யம் நூவை கு பண்டபூர பண்ட பூவை குண்ட भागा, मध्ये மத புண்டலி கா மூண்டலி கா மதே புண்டலி கா धन्य धन्य वेणुनाद क्रीड़ा करी तो गोविंदा, क्रीड़ा करी तो गोविंद क्रीड़ा करी तो गोविंद धन्य पंडरी चावासे देवा गाये भानुदासे देवाये भानुदासे देवे भानुदासे பானுதாச மகானுடைய கீர்த்தனம் ஏகநாதனுடைய பாட்டனார் பானுதாசர் அபங்கங்கள் பாடியிருக்கிறார் ஒரு சந்தர்ப்பம் பண்டரிநாதன் பண்டறிபுரத்தை விட்டுட்டே போயிட்டான் அவனை திருப்பி அழைச்சிட்டு வந்தவர் பானுதாசர் கிருஷ்ணதேவராயர் என்கின்ற ஒரு பெரிய ராஜா இருந்தார் அவருடைய தம்பி ராமராயருடைய ராஜ்யம் நடந்து தகுந்த சில்பியை கொண்டு ஆச்சரியமான கோயில்கள் கட்டி பரமபக்தி அவர் பிரச்சாரம் பண்ணிக் கொண்டு இருக்கிறார் ஆனா அவர் தேவி உபாசகர் தேவி பிரத்யட்சமாவே வந்து பேசுவராம அவர்கிட்ட பண்டிதபுரத்திலேருந்து ஒரு பக்தர் வந்தார் எந்தூருன்னு கேட்டார் ராஜா எங்க பண்டிகைபுரத்திலயும் வந்திருக்கிறேன் உங்க ஊர்ல என்ன விசேஷம் உடனே அவர் சொன்னார் ஒரு பக்தன் தானே அவன் தனக்கு என்ன ஒரு ஆனந்தமோ அதன்படி சொல்ல தொடங்கிடுவான் எங்க என்ன விசேஷம் சொன்னாடாடாடா எங்கள் ஊர் பூலோகம் பூலோக வைகுண்டம்னு சொல்றா வைகுண்டபதியே வைகுண்டா அழுத்து போய் எங்கூருக்கு வந்துட்டார் எங்கூர்ல அவர் தரி பிரத்யமானு கொண்டு பக்தாளிடத்துல பேசிருக்கிறார் திவ்ய கிரீட்டம் ரத்ன கஜிதமான கௌஸ்துபங்கள் கௌஸ்துபாபரணம் திவ்ய பீதாம்பரம் வைஜேந்தி மாலையோடு பகவான் சகஜமா பேசி இருக்கிறார் எல்லாரும் பகவான தொடலாம் ஆச்சரியமான சப்த பிராகாண உடையரான பெரிய கோவில் இருக்கு கங்காயகுணா காவேரி முதலிய சர்வ தீர்த்தங்களும் பண்டரி கஷேத்திரத்தில இருந்து பகவானுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிறார் முப்பத்தி முப்போடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் மகர்ஷிகள் எட்டர்கள் கிணறுகள் கருடர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் சகஜமாக வந்து பாண்டுரங்கன தரிசனம் பண்ணின்றிருக்கிறார்கள் பிரம்மருத்ராதி தேவதைகளும் பகவானுக்கு துளசி அர்ச்சனை பண்ணிக் கொண்டு காத்து நிற்கிறார்கள் பிரகலாத நாரத வராசர புண்டதீக்க வியாசாதி பாகவதெல்லாம் சகஜமாக பகவான தரிசனம் மன்னிந்திருக்கிறார்கள் ரக்மிணி சத்திபாமா ஜாம்பவதி முதலிய தேவிகள்லாம் இருந்தின்றார்கள் திவ்ய விமானமே கோமேதகம் மரகதம் வைடூரியம் முதலவிகள் பதிச்ச தங்க ரதமாக விமான அமைஞ்சிருக்கு நார்புறங்களின் கோட்டை மதிலே தங்கத்தினால ஆன கோட்டை மதிலாக இருக்கு விரதா நதியே சந்திரபாகா நதியாக ஓடிந்திருக்கிறார் சாட்சா தேவியான கணேசரும் துர்கையுமே கோவில் வாசல்ல க்ஷேத்திரபாலகாராக நின்று கொண்டிருக்கிறார் பராசக்தியே பகவானுடைய சகோதரியான தேவியே நித்யம் பாண்டுரங்கன் கோவிலுக்கு கோலம் போடுறார் பக்தன் தான் பாட்டு சொல்லுவான் அப்படிலாம் சொல்லிக்கணும் நம்ம ஊரேன்னு அவனுக்கு ஆசை அதனால கிடுகா ஏதோ புராணம் சொல்றது மாதிரி நீளக ஒரு மணி சொல்ல ராஜா இல்லையா ஜாக்கிரதையா பேச வேண்டாம் ராஜா அப்படியே கேட்டாங்க உங்கூர்ல என்னையா விடுந்தா எங்கூர்ல வந்து ரெவென்யூ ஆபீஸ் இருக்கு ஒரு காலேஜ் இருக்கு எங்க ஒரு ட்ரெயின் இருக்கு ட்ரெயின் போக்குவரத்து இருக்கு சில சமயம் பிளைட்டு கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க இவன் பாட்டு என்னமோ ரத்தன சட்டிதமான கோபுரங்கள்லாம் இருக்கு முப்பத்தி ஒழுது தேவால்லாம் வந்து இருக்கிறா சாட்சா பராசக்தியே வாசல கோலம் போட்டு உனக்கு கோபம் கேட்டபடி பதில் சொல்லுவா அழக்கிறீர சத்தியம்தானா அவன் பக்தன் ராஜா பயப்பட மாட்டான் இரண்டிக வாழ உருகி உண்டு குத்தி பிரகலாதம் பயந்தான் சத்தியமாகத்துள்ள இருக்கிறான் தானே சொன்னா இது சத்தியமான் கேட்டதும் நான் சொன்னது அச்சரத்துக்கு அச்சரம் சத்தியம் உடனே ராஜா என்ன பண்றா கலம்பு உங்க வரேனா முதல்ல உன்னுடைய கோபுரம் ரத்தன கச்சிதமா இருக்கா அந்த கோவில் பக்கம் தங்கச்சனாலேயே பிராகார சுகர் இருக்கா என்னுடைய உபாசன தெய்வமான தேவியின் இருக்கிறாளா எல்லாத்தையும் பார்ப்பேன் இல்லாத போன தலை வாங்கிடுவேன் பயல என்னார் அந்த ராஜா ரத்தத்துல ஏறிந்தார் இவனையும் அழைச்சின்றார் நேரப்போற இவனுக்கு உள்ளூர சொங்கா ஏதோ பக்தினால சொல்லிவிட்டேன் விபரீதம் வரும் எதிர்பார்க்கல சத்தியமான் ஏதோ சொல்லிவிட்டேன் புராணத்துல சொல்லி இருந்தது அப்படியே சொல்லிவிட்டேன் சத்தியமா அப்படிதான் இருக்குன்னு வேற சொல்லிவிட்டேன் நான் இனிமே இன்னொரு கொஞ்ச நாள் இருந்து நாவசங்கீர்த்தனம் பண்ணணும் இருந்தா உன் சங்கல்பம் என்ன காப்பாத்து இல்லாத போனா உன் பேரை சொல்லிட்டு தலை போகட்டும் எனக்கு உலகத்துல இருக்கணும்னு ஆசை இல்லை நிறைய நாமனு சொல்லிவிட்டேன் அதனால போரும் கடைசி காலத்துல ஒரு நாமன் சொன்ன அஜாமனே கரையேறினான் நாமன்னு சொல்லிட்டேன் போற இடம் எனக்கு நிச்சயம் தெரியறது அத பத்தி கவலைப்படல ஆனால் நீ போற இடமான வைகுண்டத்திலே நீயே வந்து இங்கே இருக்கும் பொழுது நான் உனக்கு முந்திய எண்ணத்துக்கு போகணும் நான் இன்னும் கொஞ்ச நாள் பண்டிகைபுரத்துல பஜனை பண்ணிருப்பேன் நான் பஜனை பண்ணணும்னு உனக்கு ஆசை இருந்தா எனக்கு ஆப்பாத் என்று சொல்லுண்டே கண்ணீர் விட்டுண்டே ராஜா பின்னாடி வராஜா நேர இங்க பண்டிகைபுரத்துக்கு கீழே இறங்கினார் இறங்கினா இவருடைய கண்ணுக்கு ஜகதகதகன் கோமேதக மரகத வைடூரி ரத்ன கட்டிதமான கோபுரமே தெரியுது பிராகாரமே தெரியறது தேவத்தைகள்லாம் நடமாடுறது தெரியறது ரிஷிகள்லாம் நடமாடுறது தெரியறது ஏன்னா பகவான் கொடுத்துட்டான் ஞான திருஷ்டிய பக்தனுக்காக உள்ளாங்கன்னு வரும்போது தேவி நிற்கிறாள் பகவதி உடனே அவள் சொல்றாள் பக்தனா செய்வன் அதனாலே ஐயா நீங்க வரணும்னு நான் தான் சங்கல்பிச்சேன் அதனால வந்த எங்க அண்ணா உள்ள இருக்கிறார் அவருக்கு நான் கோலம் போட்டாதான் பிடிக்குமா அதனால நான் கோலம் போட்டே கிரேன்னு சொன்னதும் அப்படியே கண்ணீர் வெட்டா உடனே நேரு பண்டரிநாதனை பார்த்தா எப்பொழுதுமே ஒரு மூர்த்தியினுடைய சாட்சார்த்துக்கு தக்க பதிப்பக்கும் இருந்ததுன்னா அதுவே அப்படியே வேற மூர்த்திட்டு வைக்கணும் அதனால பரிசிரமும் இல்ல அந்த பக்தி புரிய மாட்டேங்கிறது என்ன பக்தி பண்ணினா பகவான் பிரத்யட்சு தெரிய மாட்டேங்கிறது அந்த வந்துட்டு அப்படியே இதுவரையிலும் இடத்துல காட்டின எந்த ஒரு திட விசுவாசம் இருந்ததோ அந்த திடவிசுவாசத்தை பகவான் கிட்ட திருப்பினார் பாண்டுரங்கனை பார்த்தார் பாண்டுரங்கா பக்தவச்சலா நான் பக்தியோட அழைக்கிறேன் எனக்கு இருக்கிற ராஜரீகமான ஒரு சிரமத்திலே வந்து வந்து நான் உன்னை சேவிக்கணும்னு முடியாது ஒரு உன்னை பார்த்ததுமே உன்னை பிரிய எனக்கு மனசாக போய் ஒரு கோவில் கட்டி இருக்கே நான் போனேன் கோவில் இருக்கு ஹம்பியில் கம்பி தான் ராஜா ஆண்ட இடம் கம்பியில் விட்டல் மந்திர இருக்க பார்த்துமானார் கண்குள்ளா காட்சி ஆனால் அது பக்கத்தில் முஸ்லிம் காலத்தில் பீஜப்பூர் சுல்தான் அதை தகர்த்து எரிஞ்சிருக்கிறா சின்னாபின்னமாகிதான் இருக்கு அந்த கோவில் ஆனால் அதில் உள்ள சில்ப வேலை தேவ சிருஷ்டி போல தோன்றும் எப்பொழுதாவது அவசிய சந்தர்ப்பம் கிடைத்து அந்த பக்கம் போனா பாருங்க அந்த விட்டல் மந்திர்க்கு பகவான் வந்துட்டான் இங்க வந்துட்டா அவ்வளவுதான் இங்க நடக்கிறது கார்த்திக மாச ஆஷாட ஏகாத உற்சவங்கள் கார்த்திக உற்சவங்கள் எல்லாம் நித்தியோதவ பற்றோதவம் மாசோத் பிரமோத் சவங்கள்லாம் கூட்டம் கூட்டம் கூட்டம் கூட்டமா பாகவதா இங்கே ஆரம்பிச்சு விட்டா பண்டறிபுரத்துல இரண்டு பேர் தீபம் கூட ஏத்த ஆள் இல்ல என்ன ஆள் சாநித்தியம் தானே காரணம் கோயில்கள் என்ன நடக்கணும்னா உள்ள சாநித்தியம் காரணம் சொத்து இல்லை மண்டபடி இல்லை எதுவுமே இல்லை பத்தாள் நிறைய வரணும்னாலும் அங்க உள்ள சாநித்தியம்தான் காரணம் தர்மத்துக்கு வச்ச சொத்து எல்லாம் பகவானுக்கு உபயோகப்படணும் சாநித்தியம் தான் காரணம் அங்க உள்ள சாநித்யம் குறைஞ்சி விட்டான குறைஞ்சிடும் கோவிலுக்கு அலக்கதெல்லாம் நெருத்தி விடுவான் கோவிலுக்குள்ள வருமானங்களா நிறைந்து விடுவான் அப்புறம் தீபம் ஒரு ஆள் இருக்காது அந்த மாதிரி ஆயிடும் சாநித்தம் இருந்துட்டு எல்லாம் தானே தமிழன் நாளுக்கு நாள் நாளுக்கு அந்த சாநித்தியம் பண்டதிபுரத்துல குறைஞ்சிடுத்து இங்கே விஜயநகரங்கிற ஹம்பியில அபிவிருத்தி ஆயிடுத்து பக்தி இந்த கேத்திரத்தில் உள்ள அபிமான உடைய பக்தால் கண்ணீர் விடுறான் எப்படி இருந்த பண்டிரிபுரம் எப்படி ஆகிடுது புதுசா ஆரம்பிச்சு விட்டார் மகாட்சேரம் இது இங்க ஒண்ணும் இல்லாத பயிர் தேபப்பட்டார் பக்தாளும் ஒரு கோஷ்டி கூடி இது விஷயமா ஆலோசனை பண்ணினா பானுதாசர் அப்படிங்கிற மகா பண்டிரிநாதன் இங்க இல்லை அங்க கிளம்பி போயிட்டார் ஏன்னா அங்கதான் நாம சங்கீர்த்தம் நிறைய நடக்கிறது அங்க போயிட்டார் அங்க இருக்கிறார் எப்படியாவது அவரை நான் அழைச்சிட்டு வரேன் என்று பானுதாசரங்கள பக்தால் மத்தியில் சபதம் பண்ணி விட்டு நேர கிளம்பி போயிட்டு விஜயநகரம் வந்தால் அங்க உள்ள வைபவங்கள் பார்த்தார் நன்னா இருக்கு ஆசிரியமா தான் இருக்கு இருந்தாலும் தன் ஊர் கோவில் வீணா போறதேன்னு தோன்றது பண்டரிநாதனை ஏகாந்தமா பார்த்தார் கண்ணீர் வித்துக் கொண்டே சுனாத்ரபோ புண்டலீகனுக்கு சபதம் பண்ணிவிட்டுதானே நீ அந்த கஷேரத்தில் இருந்த செங்கல் மேல செங்கல் மேல நிற்க வேண்டைக்கு போட்டிருக்கேன்னு ஆசைப்பட்டு வந்துட்டியா அவ்வளவு பக்தர்கள் கண்ணீர் விட்டனங்க நிற்கிறா அதை விட்டுட்டு இங்க ராஜா பரமபோஜனம் பண்ணி வைக்கிறான் நித்யோதவங்கள் தங்க கவசம் போட்டிருக்கிறா உனக்கு ரத்தன கவசம் போட்டிருக்கிறான் தினசரி உனக்கு ஹல்வா நைவேத்தியம் பண்றான் இந்த ஏழை பக்தாருக்கெல்லாம் அது பண்ண தெரியாது அது ஆசைப்பட்டு வந்தியா உனக்கு பிரேம வேணும் வைபவம் வேண்டாமே பிரேமிகிதானே ஆசைப்படுவே அப்படி என்ன இவர் கண்ணீர் விட்டு கொண்டு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கிட்ட பானுதாசருக்கு பிரத்யட்சா நாமகீர்த்தனம் நடக்கிறதுல நான் இருப்பேன் இங்க நிறைய பக்தா எல்லாம் வரா நாம சங்கீர்த்தனம் வந்தா அதனால நான் இங்க வந்துட்டேன் சித்த நேரம் சம்பாஷணம் பண்ணி விட்டு கிளம்புற சமயத்துல தன் கழுத்துல உள்ள ரத்தன இந்த பானுதாசர் கழுத்துல போட்டோம் எனக்கு இதெல்லாம் என்ன இதை வாங்கறதுக்காக நான் வந்தேன் பேசாம வச்சுக்கோ எனக்கு துளசி மாலை போறாதா பிரசாதம் விடாது கழுத்திலே போட்டுக்கும் என்று சொல்லி அவருடைய கழுத்துல தன் ரத்ன மாலையை போட்டு விட்டு பகவான் மறைஞ்சு விட்டா கோவில்ல அர்ச்சாவதாரமா ஆயிட்டு பொழுது விடிஞ்சதும் எல்லாரும் சுப்பிரபாதத்துக்கு வந்தா பகவானுக்கு சுப்பிரபாதம் பாடி கதவை திறந்தா நேற்று சாத்தின ரத்னமாலையை காணல இங்க ஹோடினா அந்த ஹோடினா ராஜாட்டுக்கு தெரிவிச்சா ராஜா வந்தா திருட்டு போயிடுச்சு யாரோ கொண்டு வந்து போயிடுச்சு யார் கொண்டு போயிருப்பா பஜனைக்கு வந்தவாள கொண்டு போயிருப்பா எங்க பாரு புது பாகவதபுரத்துல அவர் எங்க பார்க்க தேடு இங்கில படித்திருந்தார் கடித ரத்ன மாலையோட பானுதாசர் அகப்பட்டு ரத்ன மாலையை திருடினி பகவானுடைய பிரத்யமானு சொன்னான் நம்புவாளா புரியுமா அதனால கண்டவன் மூக்கனை போல உட்கார் உண்டு சொல்லல இல்லேன்னு சொல்லல இவரை ஜெயில வச்சு ராஜாவுக்கு ராத்திரி பகவான் வந்தான் நான் பண்டதிபுரம் வரேன் ஏன் ஏன் போகோ என்ன ஒரு பாரதனுக்கு அபசாரம் பண்ணால் நான் பண்டறிபுடன் போய்விடுவேன் உடன்படிக்கையிலதான் உங்ககிட்ட நான் வந்தேன் பானுதாசன் என்னுடைய பக்தன் நான் மனமுகுந்து ரத்தனமாலைய கொடுத்தேன் அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டி ஜெயில வச்சிருக்கிற இன்னையோடு இந்தூர் போச்சு நான் பழையபடியே போறேன் இவன இம் மாயாவி இவன் பாண்டரகன் மாயாவி ராஜா கோழா சரி ஒன் சங்கல்பம் அதுவா பகவான் புறப்பட்டு போயிட்டாரா பண்டனிபுரத்துக்கு அந்த போயிட்ட பகவான தர தரனு இழுத்துன்னு வந்து பழைய கோவில்ல வச்சவராக்கும் இந்த பானுதாசர் அப்பேற்பட்ட மகாதீவர் இந்த பானுதாசர் பெரிய மகாத்மா இந்த பானுதாசருடைய புத்தர் சக்கரபாணின் பெயர் அவருடைய புத்தர் சூரிய நாராயணன் பெயர் அவருடைய பெத்தர் ஏகநாதர் அப்படின்னு பெயர் தன்ய தன்ய வைஷ்ணவ ஜென்மே என்று ஏகநாதர் பாடுறார் பரம்பரையாக பகவத் பக்தாளா இருந்து அவ குடும்பத்துல பிறந்துவிட்டா நமக்கு அந்த பகவத் பக்திங்கிறது அப்பா பாட்டம் முப்பாட்டம் வழியாக நிதியாக கிடைக்கிற அதனால பெரியாழ்வார் தந்தை தந்தை தந்தை தம் முத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி என்று திருப்பல்லாண்டல பெரியாழ்வார் சொல்றார் அத்தகைய ஒரு வைஷ்ணவ குலத்திலே குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிறது பகவானுடைய கிருப்பை இல்லாம வேற யாருக்கு கிடைக்கும் ஏகநாதன் நினைக்கிறார் நம்ம தாத்தா பண்டிரிநாதனையே அழைத்துன்னு வந்தவர் அத்தகைய குடும்பத்துல நாம் பிறந்திருக்கிறோம் எதிர்த்து இவாளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் பரதெய்வம் எல்லாம் பாண்டுரங்கன அற்புதனாலே பாண்டுரங்கனையே உபாசித்துக் கொண்டிருக்கிறார் ஏகநாதர் ஏகநாதருக்கு பத்து பன்னெண்டு வயசு வரையிலும் சாஸ்திரங்கள்லாம் படித்தார் அவருக்கு தோணித்து உத்தமமான ஒரு குருவை ஆசிரிச்சு குருகுலவாசம் பண்ணனும் அப்படிதான் ஒரு மனுஷன் சூர்மனாவான் என்று தோலுகிறது ரகப்பாறு இடத்திலேயே படித்தார் சாஸ்திராபியாசம் மட்டிலும் போறார் எனக்குமே ஜாதோபிஷேகம் குரு கடாட்சத்தாலதான் இந்த அனுபூதி வரும் புஸ்தகம் படிச்சு விடலாம் அனுபூதி வரணுமே அதனாலே சத்குருவ அடையணும்னு தோன்றது அப்பேற்பட்ட மகான் யாரு இருக்கான்னு தெரியல பண்டிரிநாதனையே பிரார்த்திச்சு கொண்டார் பாண்டுரங்கன் சப்பனத்தில ஏகநாதன சுவாமிங்காயட்ட சொன்னா போக விடமாட்டார் அதனாலே தாயகப்புனார சொல்லிக்க புறவிட்டுனார்தனுடைய குருகுலத்துக்கு வந்து அங்க குரு சேவையில ஈடுபடத் தொடங்கினார் பன்னிரெண்டு வயசு இவர் அங்க வரும்போது 12 வருஷம் குரு சேவை பண்றார் பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு வயசு ஆயிடுற பிள்ளைகள் அந்த குருகுலத்துக்கு வந்தார்கள் படிக்க வந்தார்கள் அவர்கள் சில பேர்கள் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் முதலிய யோகாபியாசம் பண்ண வந்தார்கள் அவர்கள்லாம் யோகாபியாசம் பண்ணார்கள் சில பேருக்கு மந்திரோபதேசம் பண்ணினார் அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் பண்ணி புரஸ்வரண ஹோமங்கள் பண்ணி அதுல சித்தி அடைஞ்சவர்கள் சிலர் சாஸ்திரங்கள் படித்தவர்கள் சாஸ்திரம் படிச்சு முடிச்சதும் உடனே பிரவசனம் முதலிய சாமர்த்தியங்கள் வரை அவர்கள் குருவனிடத்தில் விடை பெற்று போயிட்டார்கள் யோகாபியாசம் பண்ணவர்களுக்கு அஷ்டமகாசித்தும் வந்து எடுத்து அதுல திருப்தி அடைஞ்சு அவர்கள் போயிட்டார்கள் மந்த்ரோபாசனம் பண்ணவர்களுக்கு அந்த தேவத்தை பிரத்யட்சமாச்சு அவர்களும் கிளம்பினார்கள் இப்படி சில பேர் வர்றதும் சாதனைகளை பண்றதும் திரும்பி போறதுமா இருக்கு இந்த ஏகநாதருக்கு மட்டும் ஜனார்தன ஒரு அக்ஷரம் சாஸ்திரமும் சொல்லித்தரல யோகாபியாசம் பண்ணுன்னு அபியாச யோகமும் சொல்லி தரல நீ ஜபம் பண்ணுன்னு ஒரு மந்திரோபதேசமும் மட்டும் செஞ்சே இருக்கிறார் ஆனால் ஏகநாதர் காலமே எழுந்துண்டா வெடிகாலுமே எழுந்து பத்து பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்றது ஆசிரமத்து மாடு கறக்குறது மெழுகிறது கோலம் போடுறது வர சாதுக்களுக்கு எல்லாம் அன்னம் தயார் பண்ணி அவர்களுக்கு போடுறது கடகண்ணிக்கு போய் சாமான்கள் எல்லாம் வரவு செலவு பார்க்கறது குருவுக்கு சேவை பண்றது ராத்திரி படுத்துக்கும் போது எல்லா கணக்கையும் பார்த்து கரெக்ட் பண்ணி விட்டு ராத்திரி படுத்துக்கிறது உழைக்கிறார் பன்னெண்டு வய பன்னெண்டு வயசுக்கு இருந்தவர் பன்னெண்டு வருஷமா உழைக்கிறார் இந்த இது இப்படி வீட்டுக்கு உழைக்கிறத வந்து நான் மடத்துக்கு உழைக்கிறத வீட்டிலயே உழைச்சிருந்துக்கலாமே ஏதோ ஒரு குருன்னு வந்தா ஏதோ நாலு விஷயம் தெரியும் ஏதோ அனுகிரகம் பண்ணுவான் வரணும் உப்பு வாங்கறதும் புளி வாங்குறதும் கணக்கு விழுக்கறதும் அந்த சாமான் பாக்குறதும் இந்த சாமான் பார்க்கறதும் எப்போதுமே இமாதிரி காரியங்களில் ஈடுபட்டாலேயே புரட்சார்ட்ட விசு வாங்கணும் வரவா போறவர்களும் என்ன விசுட்டு போறதும் நான் ஒரு மடத்து மானேஜராட்டம் சந்தியில் நிற்கிறதும் இதெல்லாம் குரு வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் நான் சொல்ல வேண்டாம் நினைச்சிருக்கிறேன் அவள்லாம் போய் குரு வீட்டை போய் சொல்றதும் இந்த பயம் இருக்கானே அடிச்சு துரத்தணும் இந்த மடத்தை விட்டு ஏன்னா அவள் சுதந்திரமா ஆத்துக்கி எடுத்துன்னு போக முடியலாம் சாமான் இப்படி சொல்லிண்டு நான் இங்கே சந்தியில் எடுக்கணும் எங்க அப்பா அம்மா விட்டு நான் எனக்குதான் இங்க வரணும் போயிடணும் அப்படின்னு தோணனும் இல்லையா இந்த குழந்தைக்கு அது தோணவே இல்லை நமக்கு ஒன்னு சொல்லி தரலையே குரு தேவர் அப்படின்னு தோணல வரவாழ் போற சிரிச்ச முகமா இருக்கிறார் குருவுடைய குரு காய்கறித்து செய்கிறாள் வரவாழ் போற வாழ்க்கை வேண்டி கங்கிருத்து செய்கிறார் கணக்கு வழக்கும் பார்க்கிறார் சாமானும் இது மாதிரி ஒரு சிஷ்யன் ஜனார்தன சுவாமிக்கு கிடைக்க மாட்டான் ஆனால் தான் மற்றவள் எல்லாரையும் விட்டார் இவனை வச்சு இருக்கிறார் ஒரு நாள் தனித்து உட்கார்ந்து கொண்டு ராத்திரி கணக்கு பார்க்கிறார் ஏகநாதர் இந்த கணக்குல ஒரு பைசா போயிடுத்து இந்த பைசா தவறிடு பைசா தவறிடு அப்படின்னு சொன்னால் கணக்குல தவறிடு கையில இருக்கு அர்த்தம் ஆனால் கணக்குல மிச்சம் இருந்து கையில தவறிடுன்னா தான் கவலைப்படணும் ஏன்னா கணக்குல அதிகம் காட்டுறதே கையில இல்லையேன் கணக்கு கரெக்டாக போய் கையில இருந்துட்டு தானே நல்லது தானே ஏ நாள் அதே தனியா எடுத்து வச்சு நடுறது கணக்கு கரெக்டாக நல்லது இவர் கணக்கல அகப்படலையே இது என்ன விட்டது அந்த கணக்கு அவள் சேவை குரு சேவை அழுக்கல அதனாலே ராத்திரி பூராக ஒரு மாக்கள் விளக்க ஏற்றி வச்சு கொண்டு இத பார்த்துடே இருக்கிறார் அதுலயே லகிச்சிருக்கிறார் கணக்கு பார்க்கிறார் ஒன்னும் புரியல இவருக்கு எங்க விட்டு இருக்க தேடிக்கிறார் ரொம்ப நேரம் வழக்கு எறிகனாரி பின்னாடி சித்த நேரம் நின்னார் குருநாதர் பின்னாடி இருக்கிறத கூட இவர் கவனிக்கல கணக்கு பார்க்கிறான் போயிட்டார் திரும்பி பன்னெண்டு மணிக்கு வந்தார் அப்போதை இவன் முடிச்சென்று பார்த்துக்கிறான் இவனை விசாரிக்கல பின்னாடி நேரம் பார்த்து விட்டு போயிட்டார் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு நே இவன் ஹாஹா குருநாதா கண்டுகொண்டேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தார் குரு வாரி சொல்லு அப்பா எகநாதார் என்னப்பா குரு தேவா தூக்கத்துக்கு இடைஞ்சல் பண்ணிவிட்டேனா ஒரு தம்பி கிடைக்கல அத பே இப்பதான் கண்டுபிடிச்ச அதை கண்டுபிடிச்சுட்டேன் உடனே ஜனார்தன சுவாமி கண்ணீர் வந்துடுச்சு என்ன அப்பனே வந்து யாரோ எதை ஏதோ கண்டுபிடிச்சேன் சொல்லிட்டு போகும்போது சில பேருக்கு அஷ்டமகாசித்தி கிடைச்சது சில பேருக்கு பிரம்ம சாட்சா கிடைச்சது சில பேருக்கு பகவத் சாட்சாத் காரம் கிடைச்சது நீ கடைசியிலே ஒரு தம்படியை கண்டுபிடிச்சேன்னு பன்னெண்டு வருஷமா உழைச்சுட்டு சொல்ற குழந்தை தம்படியை கண்டுபிடிச்சேன்னு சொல்றா உனக்கு அது தகும் எனக்கு தகார் உன் விஷயத்துல நான் கடன்பட்டுட்டேன் சிஷ்யன் சிஷ்யன்தான் நீ உன்னுடைய பக்திக்கு உன்னுடைய சேவைக்கு நான் கடன்பட்டுட்டேன் என்று கண்ணீர் விட்டார் தன்னுடைய படுக்கைக்கு போயிட்டார் தத்தாத்திரேயர் அவருடைய உபாசனை ஜனார்த்தன சுவாமிக்கு ார் தன்னுடைய தரிசனம் கொடுக்கும் பிரார்த்தி சென்றார் தத்தாத் ஆகட்டும்னு சொல்லிவிட்டார் கிடையாது ஏகநாதன் மறுநாள் போய் கோதாவரியில ஸ்நானம் பண்ணி விட்டு ஆசிரமத்துக்கு தண்ணீர் கொண்டு வருவார் பெரிய உரி ஒண்ணு கட்டி கோல்லை அந்த உரியல இங்க ஒரு மூணு கோடம் அதுல ஒரு மூணு கோடம் கோதாவரியிலேருந்து தண்ணீர் கொண்டு ரொப்புவார் ஆசிரமத்துக்கு ஏகநாதன் அப்படி எடுத்த வரும்போது வழியில ஒருதும்பரட்சம் அடியிலே தத்தாத்திரமே கொடுக்கிறார் மனுஷ ரூபத்தில் ஷட்புஜ மூர்த்தி தான் த்ரிமூர்த்தியினுடைய ஒரே அவதாரம் தத்தாத்திரேயர் அதனால எஸ்திய ஊர்வகர யோகோ சுபசங்கரே மத்தியஸ்தாணியுகளே டமரு திரிசூலே இரண்டு கரங்களிலே சங்கு சக்கரம் இரண்டு கையிலே டமருவும் திரிசூலம் சிவகுருமானத காற்று ஒயிற இரண்டு கைகளே சங்கு சக்கரன் நாராயணன் காற்றுறது கீழே இரண்டு கரங்களிலே கமண்டலு பாத்திரம் கையில தாமர புஷ்பம் பிரம்மாங்குறத காற்று மூன்று சிரஸ் தீனு சரே சகா காத்தவத் தயாம தண்டவத்தை தத்தாத்ரேர இந்த ரூபத்துல தரிசனம் கொடுக்கிறார் புதே சுவான நாலு வேதமும் நாலு நாயாக பக்கத்துல நிற்கிறார் தர்ம தேவதையே ரிஷபமாக பின்னாடி நிற்கிறது அவுதமிர அடியிலே மும்மூர்த்திகளுடைய ஏகரூபமா இருக்கூடிய தத்தாத்திரையர பார்த்தது ஏகநாதர் நமஸ்கரிச்சார் தன்னுடைய சரண பாதுகையை தத்தாத்திரேயர் சிரசல வச்சு ஏகநா தத்தாத்திரேயரை அனுகிரகம் அணினார் ஏகநாதருக்கு அந்த பாதுகையை தியானம் பண்ணி திரும்பி வரார் தன் ஆசிரமத்துக்கு வந்து அடுப்பு மூட்டுறார் பால் காய்சனார்தன சுவாமி தன் சிஷ்யன் இப்படி வந்து பார்த்தார் அடுப்பு மூட்டன்றி உட்கார்ந்துருக்கார் சகுண சாட்சா இருக்க மாட்டான் சாட்சா ஆயிடுச்சானால் மனசை கட்டுப்படுத்த முடியாது தியானத்திலேயே லயிக்கும் கண்ணாந்த ஆனந்த வரும் மேனு செலுத்திருக்கும் ராமகிருஷ்ணவனும் சருக்கை மாசம் ஆச்சா மனசை சமாதானப்படுத்துறதுக்கு சாட்சா்கார ஆனந்தம் பெற்றதும் இதன் பழிப்படியா அடுப்பு மூட்டானே பகவான் தரிசனம் கொடுத்தாரா கொடுக்கலையா நாம் பிரார்த்தனை பண்ணி கூட கொடுக்காம இருக்க மாட்டாரே தருமை தெரியாத உனக்கு போய் தரிசனம் கொடுக்க முடியாது நம்ம வேண்டி நிட்டா அப்பா ஏகநாதா ஏ சுவாமி தரிசனம் கிடைச்சதா உனக்கு ஏதாவது அப்படி கிடைச்சதே என்ன கிடைச்சது கோதாவரியிலேருந்து வரும்பொழுது ஒரு அவுதும்பரத்தினுடைய அடியில நீங்க சொல்லுவேலே தத்தாத்திர இறன அவர் நின்று இருந்தார் அவரை பார்த்த என்னோட பேசினார் ஏண்டா குழந்தை ஜென்ம ஜன்மமா அபியாசம் பண்ணினாலும் நூறு ஜென்ம அபியாசம் கிடைக்காத தரிசனம் லகுவா உனக்கு கிடைச்சிருக்கு நீ சகஜமா இதை யாரோ தெருவில் பேசினேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பால் காய்ச்சறிய குருதேவா மன்னிக்கு பன்னெண்டு வருஷமா உங்க திருவிடிக்கு நான் வந்திருக்கேன் மறந்தும் உங்களிடத்தில எனக்கு திவ்ய தரிசனம் நான் கேட்டது உண்டோ ஏ எனக்கு இப்ப எதிரில பார்க்கிற குருநாதருடைய தரிசனமே எனக்கு பரிபூர்ணமா இருக்கும்போது வேற எந்த மூர்த்தியும் எனக்கு வேண்டாம் அசந்து பெட்டார் குரு தேவர் தனார்தன சுவாமியை வேறு தெய்வம் அவருக்கு தோணலையா குரு குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா தோரப்படத்தை அர்பணே ஏகா ஜனார்தனீ சரண குரு ஜனார்தன நான் குருவாகிய ஜனார்தனன் பகவானாகிய ஜனார்தனன் இது ரெண்டுக்கும் பேதம் பார்க்கலையே நான் பேதம் பார்த்திருந்தேன் ஆனால் இனிமே எனக்கு தத்தாத்ரேய தரிசனமே கிடைச்சி விடுத்தனும் நான் ஆடிண்டு பாடிண்டு கழிச்சென்றிருந்தேன் ஆனால் என் குருதேவருக்கு யார் பால் காட்சி எனக்கு தங்களுக்கு சேவை பண்றதுதான் எனக்கு முக்கியமே தவறு எனக்கு வித்தியா வரலைங்கிற எண்ணமும் இல்லை யோகம் சித்திக்கலைங்கிற எண்ணமும் இல்லை மந்திர பலம் இல்லைங்கிறதும் எனக்கு இல்லை ஞானம் சித்திக்கலைங்கிறதும் இல்லை எனக்கு சாட்சா கிடைக்கலைங்கிறதும் இல்லை எல்லாம் உம்முடைய தரிசனத்தாலேயே எனக்கு பூரணமாக இருக்கு என்று சொன்னதும் சந்தோஷப்பட்டார் ஆனால் ஜனார்தன சுவாமி நீ இருக்கிற இடத்துல நான் நீ இருக்கிறாய் உன்னை விட்டு நான் தெரியவே இல்லை ஆனால் உன்னுடைய தாய் தகப்பனார் வருஷமா தவிக்கிறார்கள் உன்ன காணாதபடி நீ போய் இரு என்று திருப்பி அனுப்பிச்சு அதையும் குருவனுடைய ஆஜை என்று நினைத்து திரும்பிறார் குருவை தெரியவே முடியலை இருந்தாலும் குரு கூட இருக்கிறது உனக்கு எப்போதும் தெரியும் என்று அனுகிரகம் பண்ணிருக்கிறார் நேர திரும்பி வரா பன்னிரண்டு வருஷமா இவர் ஆசிரமத்தில் இருந்ததுனால சேவை பண்ணி சேவை பண்ணி உடம்பு உடம்பு அழைச்சிருக்கு டாடி மீசியம் வளர்ந்திருக்கு நல்ல தேஜஸ்வியா இருக்கிறார் நேர கிரகத்துக்கு வரார் வாசல வந்து நிக்கிறார் அப்போது தாயா இப்படி வாசல வந்ததும் இப்படி தன் புள்ள காணுமே காணுமேனா தவிச்சிருக்கிறார் இப்படி பார்த்ததும் இவன் இப்ப உருவே மாறி இருக்கிறான் விழுந்து நமஸ்கரிச்சு விட்டு அம்மா என்றான் இப்படி பார்த்தது ஏகநாதா என்றால் இறுக்கி கட்டி கொண்டால் உள்ள அழைச்செண்டு போனார் குழந்தை வந்திருக்கிறானால் தகப்புனார் ஓடி வந்தார் ஹோன அழுதார்க் ஏண்டாப்பா எங்கடா போனேன் நாங்க என்னடா தப்பு போனோம் பன்னெண்டு வருஷமா எங்க போயிட்டேன் அப்பா நீங்க க்ஷமிக்கணும் உங்களுக்கு பண்ணாத கிளம்பி போயிட்டேன் இருந்தாலும் நான் அத்தியாத்ம லாபத்தை நோக்கி போனேன் குரு சேவைக்காக பன்னிரண்டு வருஷம் ஜனார்தன சுவாமிக்கு சேவை பண்ணினேன் அவர் எனக்கு பூர்ணானு கிரகம் பண்ணிவிட்டார் என் கிரகஸ்தாசிரமத்தில இருந்து மாத பித்திரு சேவை பண்ணுன்னு சொல்லிவிட்டார் அதனால திரும்பி வந்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் ஏகநாதர் அவருக்கு பிறகு கல்யாணம் செய்து கொண்டார் தன்னுடைய கிரகத்திலேயே இருந்து கிரகஸ்தர்மத்த அனுஷ்டி சென்றிருக்கிறார் பிரதிஷானபுரே கஷ்டித் ஏகநாத் சுதான ஆசீதாத்திரமண வைஷ்ணவோத்தோ தனவான் நித்தியம் சஜ்ஜதாரா பிரிய பிரசாந்தி சதாச்சாரிவானிதாத்யோத் ஏகநாதர் மகாத்யானி ஆசிரமத்துகாசிரம சந்யாசாசிரம இதை பத்தியே பேச்சில்ல மேலும் பாகவதர்மத்துக்கு ஆசிரம நியமமே இல்ல ஜானிக்கு லட்சணம் என்னன்னால் எல்லாம் வாசுதேவஸ்வரூபம் அப்படின்னு யாருக்கு தெரிஞ்செடுத்துவா வந்தான் ஞானி வேறு ஏகநாதருக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு பிரேமையிலேயும் சிறந்தவர் ஆனால் பிரேமையிலேயே மூழ்கி துகாராம் வேறு எந்த காரியமும் செய்ய முடியாதபடி போனார் நாம தேவர் சைதன்யர் இவர்கள் எல்லாம் பிரேமையிலேயே எந்த காரியம் செய்ய முடியாதபடி போனார்கள் அவர்களை விட விலட்சணமானவர் ஏகநாதர் ஏகநாதர் அந்த பிரேம சாகரத்தை எப்படியோ தன் ஹிருதயத்தில் அடைக்கிண்டு மான தர்மங்களில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்பேற்பட்ட வைராக்கியம் இருந்தும் சந்யாசம் வாங்கிக்காம கிரகஸ்தனா இருக்கிறார் அப்பேற்பட்ட பிரேமை இருந்தும் ஆனால் பாகவத தர்மங்களை அனுஷ்டி சென்றிருக்கிறார் பிரேமையிலே பாகத தர்மங்களை விட்டுடலை அவர் அவருடைய அன்றாடம் பெரிய ஆன்மீக கிரமத்தோடு கூடியது வெடி காலையில எழுந்து கொண்டு கோதாவரியில் போய் தீர்த்தமாடி கோதாவரி தீரத்திலேயே கையில மடி செஞ்சு மடி எடுத்த போய் மடி உடித்துக்கொண்டு சூரிய நமஸ்காரா அன்றாட அனுஷ்டானங்கள் சந்தியோபாசனம் எல்லாவற்றையும் முடிச்சொண்டு திரும்பி வருவார் பாண்டுரங்கம் அவருக்கு இஷ்ட தெய்வம் கிரகத்திலேயே பாண்டுரங்கமூர்த்தியை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார் அந்த பகவானுக்கு சுப்பிரபாதம் பண்ணி உடனே உட்கார்ந்து கொண்டு ஏகாந்த ஜபம் பாராயணம் முதலமைகளை ஈடுபட்டிருப்பார் ஏகநாதருடைய தர்ம பத்னி பூஜா கிரகங்கள் எல்லாம் சுத்தி பண்ணி கோலமிட்டு புஷ்ப சந்தனாதிகள் கொண்டு வைத்து பூஜா பாத்திரங்கள்லாம் ரெடி பண்ணி விற்றதும் இவர் நித்திய அனுஷ்டானத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு வந்து பகவானுக்கு ஆராதனம் பண்றார் ஆராதனம் முடிஞ்ச பிறகு சாதுக்கெல்லாம் அதிதிகள் வந்திருந்தா அவர்களுக்கெல்லாம் அன்னம் இட்டு பிறகு பகவத் பிரசாதத்தை தானே சாப்பிடுவார் மாத்தியானிக வேலையில வீண் பொழுது பெரிய வியாக்கியான தெரிஞ்சவர்ப்பதனாலே அதெல்லாம் மகாராஷ்டிர பாஷையில பொதுஜனங்களுக்கு உபயோகப்படும்படி அதெல்லாம் எழுதுறார் சாயங்காலம் கோதாவரியில போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு வருவர் ராத்திரி பன்னெண்டு மணி வரையிலும் நல்ல சங்கீத ஜானம் உண்டு அதனால தம்பூரா ஸ்ருதியோட கூட தாளத்தோட கூட ஹரிகீர்த்தனம் பண்ணுவார் பக்த கோஷ்டியில அது பிறகு பகவானுக்கு சயனோத் பண்ணுவார் தோலோத் பகவான் படுத்துண்ட பிறகு தன்னுடைய சயன கிரகத்துல வந்து சித்த நேரம் தியானத்துல இருந்து விட்டு எடுத்துப்பார் ஒரு கணம் கூட வியர்தமாட்டார் அவருடைய விற்பி என்ன அப்படின்னு சொன்னால் அத்தகைய விற்பி சிரமம் அவருக்கு பகவான் வைக்கல பரம்பரையாவே பணக்காரளாக இருந்ததுனால அந்த ஐஸ்வர்யம் இருக்கு இதெல்லாத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு காரியஸ்தர் இருக்கிறார் நிலநீச்சுகள் இருக்கு அதனாலே அதித்தி சத்காரம் எத்தனை பேர் கிரகத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகலாம் அதனாலே அப்படி ஒரு சௌகரியத்தோடு இருக்கிற பத்தராவும் இருக்கிறார் ஆனால் குடும்பத்தில் அவர் அகப்பட்டுனடவும் இல்லை குடும்பத்தை கவனிக்காமையும் இல்லை ஒரு ஆச்சரியமான ஒரு பக்தர் பகவத்குணத்தை பிரதனம் பண்றார் பகவத்குணத்தை எழுதுறார் இந்த எழுதுற விஷயங்களே அவர் எழுதினது ஏகநாத ராமாயணம் ஏகநாத பாகவதம் இதெல்லாம் இன்னைக்கும் மகாராஷ்டிரத்துல பிரசித்தமா பாகவதத்தினுடைய ஏகாத ஸ ஸ்கந்தத்துக்கு ஆச்சரிய வியாக்கியானம் பண்ணிருக்கிறார் நாத பாகவத விதி உரையர் மகாராஷ்டிர பாஷையில் ராமகதியும் எழுதினார் அதை தவிர நிறைய அபங்கங்களும் கீர்த்தனங்களும் பாடியிருக்கிறார் மகாராஷ்டிர சந்துக்களே அதிகமாக ராதாகிருஷ்ணனை பாடினவால் அதிகம் கிடையாது ராதாகிருஷ்ண லீலைகளே மதுர மதுரமான கீர்த்தனங்கள்லாம் ஏகநாதத் ஜனாபாய் ரெண்டே பேர் தான் பாடியிருக்கிறார் கிருஷ்ணக கிருஷ்ணபக்தியில ரொம்ப தன்மயமானவர் இவர் இவர் ஆயு ரெண்டாயிரம் அபங்கங்கள் பாடியிருக்கிறார் இன்னைக்கு கிடைக்கிறது அதை விட அதிகமா பாடியிருந்திருக்கலாம் கிரந்தங்களும் நிறைய எழுதியிருக்கிறார் வியாக்கியானங்களும் எழுதியிருக்கிறார் சங்கீர்த்தனத்துக்கு தேவையான கீர்த்தனமாக யாருமே மகாராஷ்டிர சாதுகள் பாடினதில்லை அபங்க விர்த்தமா தான் இவர் துவவபதம் பதங்கிற கிரமத்தில கீர்த்தனங்களும் நிறைய பாடியிருக்கிறார் இவர் பாடாத விஷயம் கிடையாது அவர் பாருன விஷயங்கள் பக்கம் பக்கமான அபங்கங்கள் குரு மகிமே நாம மகிமே சந்து மகிமே ஏகாதசி மகாத்மம் பிருந்தாதேவியனுடைய மகாத்யம் பிருந்தாவன துவாதசி மகாத்மியம் தவிர ராமாயண அபங்கங்கள் பாகவத அபங்கங்கள் அபங்கங்கள்லேயே பிரகலாத சரித்திரம் துருவ சரித்திரம் அம்பரீஷரித்திரம் உதவியான சரித்திரங்கள் பண்டரி மகாத்மியம் பாண்டுரங்க பாண்டுரங்கனுடைய திவ்ய லீலைகள் சிவராத்திரி மகாத்மியம் சிவநாம மகிமைகள் ருமிணி சுவயம்வரம் முதலிய பாகவதத்துல உள்ள தனித்தனியான கிரந்தங்கள் பாகவதில சதுர் ஸ்லோகி பாகவத நாராயணன் உபதேசம் என நாலு ஸ்லோகங்களுக்கும் வியாக்கியானங்கள் ஏகாவச்கந்த விரிவுரையான வியாக்கியானம் பந்திரிநாதனுடைய பக்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் பிற்காலத்துல இவர் வந்தவரார் அதனால நாம தேவரி ஞானேஸ்வரர் ஜனாபாய் முத்தாபாய் முதலிய மகான்களுடைய சரித்திரங்களை இவரே பாடிவிட்டார் அதனால ரெண்டு மூணு நாளாக சொன்ன சரித்திரங்களை இவர் அபங்கங்களையும் தான் கையாண்டு வந்தேன் அத்தகைய அவர்களை பற்றிய சரித்திரங்கள் கோராகுமார் சரித்திரம் குருமதாசரி சரித்திரம் எல்லா சரித்திரங்களும் இவர் பாடினார் இத்தகைய ஒரு ஆச்சரியமான கந்தங்களை பண்ணி மகாராஷ்டிர பாஷைக்கு இலக்கியங்களை வாரி வழங்கியிருக்க பக்தால் எல்லாருக்கும் கொஞ்சம் பிற்காலத்துல இவர் வந்தவரார் இருப்பதனால நாம தேவரி ஞானேஸ்வரர் ஜனாபாய் முதலிய மகான்களுடைய சரித்திரங்களை இவரே பாடிவிட்டார் அதனால ரெண்டு மூணு நாளாக சொன்ன சரித்திரங்களை இவர் அபகங்களையும் தான் கையாண்டு வந்தேன் அத்தகைய அவர்களை பற்றிய சரித்திரங்கள் கோராகுமார் சரித்திரம் குருமதாசர் சரித்திரம் எல்லா சரித்திரங்களும் இவர் பாடினார் இத்தகைய ஒரு ஆச்சரியமான கிரந்தங்களை பண்ணி மகாராஷ்டிர பாஷைக்கு இலக்கியங்களை வாரி வழங்கியிருக்கிறார் லௌகிக ரீதியில பக்தி ரீதியில பெரிய பாகவத தர்மத்துக்கு வேண்டிய கிரந்தங்களே மகாராஷ்டிர பாஷையிலே வாரி வழங்கியிருக்கிறார் மகாராஷ்டிர மொழி அவருடைய தாய்மொழியா எடுத்து சம்ஸ்கிருத பாஷையிலே சாஸ்திர ஞானம் இருக்கிறதுனால சம்ஸ்கிருத பாஷையில இருந்து பிராகிருத பாஷைக்கு மொழியாக்கி கொடுக்கிறார் இவருடைய காலத்திலையும் துகாரராமுடைய காலத்திலே எப்படி ராமேஸ்வர பட் துகாராமையே அவர் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொன்னாரோ அதுபோல இவர் காலத்திலேயும் உத்தர இருந்தார் அடுத்த வீட்டுக்காரர் அவர் ஏகநாதர் கண்டு அசூயப்பட்டிருந்தார் இவர் மகாராஷ்டிர பாஷையில என்னத்தையோ எழுதுறான் சம்ஸ்கிருதம் தெரியாது கொண கோணன்னு மராட்டியில என்னத்தையோ எழுதி வச்சிருக்கிறான் என்று சும்மா திட்டு வர அடுத்த வீட்டுக்காரர் ஏகநாதன் என்ன பண்றார் நினைத்து இவர் கவலையே படல கதிர்தாசர் சொல்றார் நின்றுக்கு நியர் பசியே அப்படின்னா பொறத்தியார் திட்டமா பக்கத்திலேயே இரு அப்படிங்கிறார் ஏன் பக்கத்துல இருந்தார் அவாவா இருக்கு அவ்வாவா தோஷம் தெரியாது பொறத்தியார் எடுத்து சொன்னாதான் தெரியும் சொன்னா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அதனால அவள் அடுத்து எடுத்து எடுத்து சொல்லிட்டே இருந்தா அந்த தோஷம் நம்ம இருக்கா இருக்கான்னு பார்த்து கிளீன் பண்ணிக்கலாம் அதனால அவ பரம உபகாரி அவளோட உபகாரம் பண்ணே நல்லவேளை என் தோஷத்தை எடுத்து சொன்னே நான் திருந்துறேன் என்று சொல்லி நம்ம திருத்திக்கலாம் அதனால அவ பக்கத்துல வசியுங்க என்று விளையாட்டா சொல்றா ஏனால் தீர்த்தமும் இருந்து துணியும் இருந்தாலும் கூட சோப்பு இல்லாத புனா சுத்தமாகாது எல்லாரையும் சோப்புன்னு வச்சுக்கோ அதனாலே அவள் நம்ம சித்தத்துக்கு சோப்பு போடுறா என்று நினைத்து எடுத்துருவாளா ஸ்துதிக்கிறவாழ் பக்கத்துல இருக்கக்கூடாது நமக்கே தோண்டிவிட நம்ம அவதார புஷணும் என்னவோ தெரியலே வாள் இத்தனை பேர் சொல்றாள் இத்தனை பேர் இருக்கலாமோ என்னவோ என்று நமக்கே தோணி அந்த அளவுக்கு அவா ஏற்றிடுவாளா வாத்தில் இருக்கவே இருக்காதுனால ஏகநாதர் கவலையே நமக்கு பக்கத்தில் சோப்பு தயாராக இருக்கு என்று நினைச்சிருக்கு நாத பாகவதும் போது உத்தவனுடைய பக்தியில் லகிச்சுட்டார் ஏகநாதர் கையில் அப்படியே கோலும் எழுதுகோலும் யுகமாக இருக்கு அப்படியே தன்னை மறந்து போயிட்டார் தன்னை மறந்து மூர்ச்சையாகி அப்படியே விழுந்து கடக்கார் அடுத்த வீட்டுக்காரர் எதிர்பாராம வந்தவர் இவர் விழுந்து கிடக்கிறத பார்த்தார் அவர் கையில ஓலை இருக்கிறதையும் எழுத்தானி இருக்கிறதையும் பார்த்தார் அந்த ஓலைய பார்த்தார் அந்த ஓலையில உத்தவன் பகவான் இடத்துல பிரஷ்னம் பண்றது எழுதியிருக்கு உடனே அவர் பார்த்தார் அப்படி பக்தியா நான் இவருக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சோம் கடம்படம்னு உருட்டேன் கிடக்கோமே இந்த பிரேம நமக்கு வல்லையே என்று உடனே கொஞ்ச நேரம் காத்திருந்தது இவருக்கு பத்தியம் வந்ததும் இவர் சலனத்தை பிடிச்சின்றார் நான் ரொம்ப திமிர் பிடிச்ச உண்மை தூஷிச் உமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு பாகவத ஏகாதச்கிற வியாக்கியான பார்த்தா நீங்கள் அபரோக்ஷானின்னு தோன்றது உங்களுடைய ஆனந்த பாஷ்பத்தையும் மேன் பார்த்தா அப்பேற்பட்ட பக்தி எனக்கு வல்லியேன்னு ஒரு பெரிய கோபம் என்ன எனக்கு வந்து என்ன சிஷ்யனாக நீங்க ஏத்துக்கணும் உங்கள் கிருபையால்தான் எனக்கு பக்தி வரணும் அப்படி என கேட்டதும் ஏகநாதரி இது ஒரு பெருமையாவும் நினைச்சுக்கல நேற்று இப்படி சொல்றாரு என்று நினைச்சுக்கல உடனே அவரூகமாகவே பேசி அவர் வீட்டுக்கு அனுபவிச்சார் உடையவரா சத் சங்கம்னா எப்படி இருக்கணும் என்று அவருக்கு ஒரு கோஷ்டி அமைச்சின் இருக்கிறார் அவளை சரியான முறையிலே பக்தி பண்ண பாடல் கல் நீ இப்படி கண்டபடி பக்தி பண்ணக்கூடாது சகுண சரீத் பரம பவித்திரே ஹரிச்சீவீ சனோ ஆயி பந்தீ ஹந்த சங்கே ஹேம் நாங்கி தேவ सुखे डोलावे भक्ति ज्ञाना विरहित गोष्ठी इतरा न प्रेम भरे वैराग्याचा युक्ति विवराव्या जेणे करूहणी मूर्ति ठसावे अंत नैसी कीर्तन मर्यादा के अद्वय நைசீ கீர்த்தன மேவே கரச்சி அயனிம் அகண்டஸ்மரிஜவி கர்தழி ஏ முத்தி போலீ சரி பரமவிரிச்சே வீ எப்பேற்பட்ட பக்தி எப்படி இருந்தால் உண்டாகுங்கிறதை சொல்றார் பகவானுடைய சகுணமூர்த்தியான பகவானுடைய சரித்திரங்களை வர்ணிக்கணும் அந்த சஜன கோஷ்டிக்கு வந்தா மரம் மாதிரி வந்து தடத்தடனு உட்காரக்கூடாது தடத்தடனு எழுநு போகக்கூடாது இவ்வான சாதுக்கள் அவ்வான சாதுக்கள் ஹதிகதா சிரவணம் பண்றவாள் எல்லாரும் சாதுக்களா இருப்பதனாலே பிறருக்கு சமம் இல்லாம பிறர் மேல கால் படாம வந்து உட்காரும்பொழுதும் வினயத்தோட நமஸ்கரிச்சுட்டு உட்காரணும் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் நமஸ்கரிச்சு விட்டு எழுந்திருக்கணும் சாதுக்கள் சாதுக்களை பார்த்தா லௌகிக விஷயங்களை பேசக்கூடாது அந்த போலாவே ஒருத்தர கொத்தர் பார்த்தா பிருந்தாவனத்துல ஒருத்தர கொத்தர் பார்த்தா ராதேஷ்யாம் ராதேஷ்யாம் தான் சொல்லுவா இன்றைக்கும் அயோத்தியில ஒருத்தர கொத்தர் பார்த்தா ஒருத்தர கொத்தர் பார்த்ததுமே சொல்றா பண்டதீபுரத்துல ஒருத்தரகுத்தர் பார்த்தா ராம் கிருஷ்ணஹரி என்றுதான் சொல்லுவாத்தர புத்தர் பார்த்தார் சாதுக்கள் சாதுகளை பார்த்துண்டா பகவன் நாமத்தை சொல்லிதான் ஒருத்தரகுத்தர் சேவிக்கணும் பகவானுடைய திவ்ய சந்நிதானத்திலே நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது தன் அமர்ந்து தன் மனஸ்கா ததாலாபா சத்விஜேஷ்டாக பஜனை பண்ணணும் கொண்டு வாயினால நாம சொல்லி கையால ஒண்ணு செய்யக்கூடாது மனசு வாக்கு காயம் திரிகரணமும் ஒன்றாய் எடுத்த ஆனால் அப்போதுதான் நமக்கு சுத்தமான பக்தி பகவான தியானம் பண்ணிக்கொண்டே நாம கீர்த்தனம் பண்ணணும் பக்தி ஜான வைராக்கியம் இல்லாத கோஷ்டில விளையாட்டாகூட சேரக்கூடாது தமிழ் தவிர ஏதோ லௌகிகால பேசணுமானா உலகத்துல இருந்துதான் ஆகணும் அவாட்டுக்கு பேசித்தான் ஆகணும்னால் யாவது அர்த்தம் எவகரே எவ்வளவு தேவையோ அவ்வளவு பேசு என்று நம்மள முள்ள கய்ச்சினுடனும் அவா இடத்துல அவள் வந்து நம்முடைய ஆயுஷ திருடுறவன் கொலை பண்ணி ஆயுஷ திருடுறவனை காட்டிலும் பணத்தை திருடுறவன காட்டிலும் நம்முடைய சமயத்தை திருடுறவன் நாம் எப்பொழுதும் ஜபம் பண்ணிக்கொண்டோ பாராயணம் பண்ணிக்கொண்டோ பஜனை பண்ணிகின்றோ இல்ல ஒன்னும் வேண்டாம் தூங்கிண்டாவது பொழுதுபோக்கலாம் ஏன்னா ஒருத்தருக்கும் சமம் இல்லையே நமக்கும் சமம் தூங்கும் போது பாபம் வந்துடாது ஆனால் பொறுத்தியாரிடத்துல பேசும்பொழுது நாம் பத்து புழுக அவா பத்து புழுக ஆத்மஸ்துதி பற நின்ற வேற இடத்த பேச இதானே பேச தெரிய நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிப்போம் குற சொல்லுவோம் குரல் சொல்லணும்னு வரும்போது உள்ளதையும் உள்ளாததியும் சொல்லுவோம் ஆகினாலே சங்கம் கூடாது சங்கம் இருந்தால் சத் சங்கம் இருக்கணும் இல்ல நிசங்கமா இருந்தா நமக்கு கண்ணியம் யாரிடத்துலயும் பேச மாட்டா அவர் அவர் வேலை உண்டு அவர் கரெக்டா இருப்பார் அப்படின்னு ஒரு நல்ல பேரு திண்டு பேடலாம் சோஷலா பேசலேன்னு பண்ணி விட்டு கடைசியில புறத்தையார மனசையும் பேசிவிட்டு உடனே அவ நம்மளை விட கட்டிக்காத எல்லாரும் அதனால அவ எதிர்த்து நான் வார்த்தை சொல்ல வாங்கி கட்டேண்டு திரும்பி வரத காட்டிலாம் வீட்டில ஏன் அந்த பொழுதுக்கு ராமகிருஷ்ணகரி ராமகிருஷ்ணகரின்னு ஏதோ ஒரு வழியில உட்காந்துருக்கலாம் அதனால அதை விட்டுவிட கரவ்யா பக்தி தியான வைராக்கியம் இல்லாத கோஷ்டியை விட்டு பிரிஞ்சு பிரேமைக்கு ஆசைப்படணுமான் வைராக்கியத்துக்கு ஆசைப்படணுமா அது எனக்கும் வராதான்னு நினைக்கணுமா நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போடுதே பகவானுடைய நாமத்தை சொல்லும்போது யார் யார் தலா ஆற்றா நம்ம பாடுறது நன்னா இருக்கா நன்னா இருக்கா அவா ரசிக்கிறாளா என்று பொறுத்த யார் ரசிக்கிறத பார்க்காதபடி எதுல படத்துல உள்ள பகவான் ஏதாவது தல ஆட்டுவனா நம்மளபடி பார்ப்பனா என்று பகவானுடைய முகத்தையே பார்த்து பாடணுமா ஹிருதயத்துல அவனுக்கு சம்மதமானா பாடுறது நன்னா கிருஷ்ணா உனக்கு சம்மதமா என்று பகவானுடைய சம்மதத்தை கேட்கிறவனா பக்தன் பாடணும் ஜனங்களுடைய சம்மதத்தை கேட்டா கேட்டு பாதினா அதுக்கு கச்சேரினு பெயர் பகவானுடைய சமயத்தை கேட்டா அதுக்கு ரெண்டும் ஒண்ணு தானே பாருது ரெண்டும் ஒண்ணுதான் எல்லா ஜனங்களும் எதிர்பார்த்து ஆனா அது பஜனமாகாது பஜனத்துடைய உத்தேசம் பகவானுடைய அனுகிரகம் தானே அதை எதிர்பார்க்கணுங்கிறார் ஜேனே கருணி மூர்த்தி ஹரியனுடைய மூர்த்தியை ஹிருதயத்துல பதிஷ்ட பண்ணி அந்த கீர்த்தனத்தை முடிகிற வரையிலும் இந்தண்ட அந்தண்ட திரும்ப கூடாது அவாள் இவாலை பார்த்து சிரிக்க கூடாது பழிக்க கூடாது வான் கூட சொல்லக்கூடாது பஜனத்தில் உண்முகமா இருக்க அப்படி இருந்தாதான் மனசு பகவானிடத்துல ஈடுபடும் அகண்ட பஜனம் பன்னெண்டே இருந்தால் தானே நமக்கு மோட்சம் சித்திச்சுடும் மோட்சங்கிறது அப்புறம் செத்து போன போய் சரீர வியோகத்துக்கு பிறகு இல்லை தற்காலியும் முக்தி கோயேங்கிறார் அந்த மோட்சானந்தம் இங்க பஜனானந்தத்திலேயே இருக்குங்கிறார் நமக்கு வேறு இது எதிர்க்கட்டும் எது இல்லாத போகட்டும் அப்பேற்பட்ட பஜன நமக்கு போரும் என்று இப்படி தன்னுடைய சாதுக்களுக்கு தன்னுடைய சச்சங்கத்துல உள்ள சாதுக்களுக்கு பாடங்கற்பிப்பறம் பஜனம்னா இப்படித்தான் இருக்கணும் நீங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ற தன் குருதேவரும் அப்படி இருக்கிறதுனால அது மாதிரி பழக்கம் அந்த சாதுக்களுக்கு வந்துடும் இத்தகைய ஒரு கோஷ்டி உண்டு அவருடைய கிரகத்தை சுவகிருகமான நினைச்சென்று சாதுக்கள் வருவார் சாதுக்கள் அத்தனை பேரையும் சுவஜனமான நினைத்துக் கொண்டு ஏகநாதர் பிரசன்னமாக மாத்தி மாத்தி பாகவதன் சொல்லுவார் அதை முடிஞ்சது ராமாயணம் சொல்லுவார் உடனே பாகவதன் சொல்லுவார் ராமாயணம் சொல்லுவார் ஹரிகதே அப்படிங்கிற ஒரு பிரக்கிரியா சங்கீத உபன்யாசம் ஹரி கதே சொல்லுவா அந்த காலத்துல அதுக்கு மகாராஷ்டிரத்துல அழகான பத்தியங்கள்லாம் இருக்கு சந்தஸ் உண்டு திண்டி சாக்கி முதலீதான பிரக்கிரிகள் உண்டு மகாராஷ்டிரத்துல இந்த பிரக்கிரிகைகளோட கூட கீர்த்தனங்களை பாடி அவங்களை பாடி நிரூபணம் பண்ணி கதையை சொல்றதுங்கிறதே ஏகநாதர் ஆரம்பிச்ச சைலி தான் அது அது ரஞ்சகமாகும் கேட்கிறவாளுக்கு அதனால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அதை கேட்டு பரமானந்த படுவார்கள் இப்படி அழகா சத்சங்கம் நடத்தி இருக்கிறார் தன்னுடைய காய்கறியத்தை தானே பார்த்துபர் தன் வஸ்திரம் தானே தோச்சுவர் தன் தீர்த்தத்தை தானே கொண்டோண்டுவர் தானே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு சிஷ்யன் தேவைப்படுறவர் ஒரு நாளைக்கு இவர் வாசல துக்காந்து கொண்டு பாகவதம் படிச்சிருக்கும் போதே ஒரே ஒரு பையன் வந்தார் பன்னெண்டு வயசு இருக்கும் அவனுக்கு ரொம்ப அழகா இருக்கிறான் பிரம்மச்சாரி பையன் வந்து நமஸ்கரிச்சா அபிவாதிகை சொல்றான்ன சூத்ரோகம் ரிக்ஷாக சமித் பாணிகி சோத்ரிய சரணம் பதிகே நான் கர்கோத்ரம் ஆஸ்வலாயன சூத்திரம் ரிக்ஷாஹாத்யாயி வேதாத்தியன பண்ண வந்திருக்கேன் என்னை சேர்த்துக்கணும் என்று சொல்றான் அப்பா நல்ல சத்புத்திரனா இருக்கேடா குழந்தை எந்த ஊருடா உங்களுடைய தாய்கப்பனார் யாரு எந்திருக்கிறேம் எனக்கு மாதா இல்ல பிதா இல்ல வேற பந்துக்கள் இல்ல நீங்க எனக்கு மாதா பிதா பந்து அதனால உங்களிடத்துல வந்திருக்கு எந்த ஊருடா குழந்தை வாசஸ்தானம் துவார காமி என்னடா நாம் கிருஷ்ணோஸ்மி பண்டிப்பாகிருஷ்ணன் ஜகத்குரு என்ன சிஷ்யனாக ஏத்துக்கொள்ளனும் உத்தம சிஷ்யன் வரமாட்டாளா்தான் குருநாடாளா நினைப்பாளா ஆமா என் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிணான் வேதமே சொல்ற நல்ல பிரம்மச்சாரிகள் என்னிடத்துல வரணும் ஏனால் இவாழ்த்துல உள்ள தனம் வேதம் தானே அந்த வேதம் என்னோட முடிஞ்சு இல்லாம எனக்கு ஒரு வாரசு அவனுக்கு சொல்லி வச்சேன் அந்த வேத பரம்பரை வந்துருக்கு நீ வரையணும் வேத சந்ததி ரேவனஹா என்ற சாதத்துல கூட பிதர்களுடைய இடத்துல அதுதானே பிரார்த்திக்கிறா எங்க அப்பா எனக்கு வேதம் சொல்லி எடுத்தனால நான் வேதம் தெரிஞ்சுன்னு இருக்கேன் நான் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா தானே அந்த குழந்தைக்கு வேதம் வரும் அனாதிகாலமா வேதம் அப்படித்தானே வருதுன்றதுனால வேத சந்ததி வேணும் அப்படின்னு என் புள்ள கோட்டீஸ்வரனா புறக்கணும்னு நினைக்க மாட்டாளாம் வேதாத்தியனும் பண்ற புள்ளையா புறக்கணும் என்று நினைப்பார்கள் அத்தகைய ஒரு குழந்தையா வந்திருக்கு வேகநாத சுவாமி புத்திரபாகியமும் கிடையாது அதனால இந்த புள்ளையே புத்திரனாக ஏத்துக்கொண்டார் அந்த புள்ளையை வைத்துக் கொண்டு அவனுக்கு பாட்டும் சொல்றார் சாஸ்திரமும் கொடுக்கிறார் வேதாத்தியனமும் பண்றான் கெட்டினா இருக்கிறான் அழகா பழகிறான் குருவனுடைய எல்லா சேவைகளையும் செய்யிறான் குரு நித்திய கர்மானுஷ்டான பரராட்சிய காலையிலிருந்து சாயங்கால விரும்பு சலைப்பு இல்லாம களைப்பு இல்லாமல் அனுஷ்டானங்கள் தானே பண்றார் குரு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நாலு மணிக்கு இவன் ஏன் ஸ்நானம் ரெடியா இருக்க பாத்திரங்கள் கையில எடுத்துப்பான் மடி செஞ்செல்லாம் கையில எடுத்துவான் கோதாவரிக்கு அழைச்சண்டு போவன் குரு குரு சொல்லி கொடுத்த ஸ்தோத்திரங்கள் பின்னாடி சொல்லிக் கொண்டே வருவன் குரு ஸ்நானம் பண்ணும்பொழுதே குருவனுடைய வஸ்திரத்தை வாங்கி நன்னா தோச்சு பொழிஞ்சு வச்சுப்பான் பாத்திரங்களை சுத்தி பண்ணி தீர்த்தமும் எடுத்துப்பான் குரு நான் அழித்தனு வந்து ஆற்றுல உட்கார வைச்சோட்டு மடிச்ச வஸ்தான் கோபிச்சந்தனங்கள்லாம் எடுத்து வைப்பான் அனுஷ்டானத்துக்கு தீர்த்தங்கள் எடுத்து வைப்பான் அதற்குள்ள கீழே பெருக்கி மழுகி கோலம் போட்டு பகவானுக்கு பால் கொண்டு வச்சு புஷ்பங்கள்லாம் கொண்டு வச்சோட்டு ரெடியா கையகட்டி நிற்பான் ஏகநாதர் அங்கேன்னு வந்ததும் ஏகநாதரோடு சேர்ந்து பகவானுக்கு சுப்பிரபாதம் பண்ணுவன் சுப்பிரபாதம் பண்ணவிற்கு ஏகநாதர் ஜபம் பாராயணம் வைஸ்வெவம் முதலீதான உபாசனம் முதலீதான அனுஷ்டானத்துக்கு போய்டுவார் அதற்கு வேண்டிய இடங்கள் எல்லாம் விட்டு குரு சேவை பண்ணுவான் ஓடி போய் கரிகா பறிச்சண்டு வருவன் வாங்கி கொண்டு போடுவான் கோதாவரிகளின் குடம் குடமாக உரி கட்டி அதுல தீர்த்தம் கொண்டு வந்து சமையலுக்கும் தீர்த்தம் கொடுப்பான் பூஜைக்கும் தீர்த்தம் கொண்டு வைப்பான் தீபத்துக்கெல்லாம் எண்ணெய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவான் தூபக்கால் எடுத்து பூஜை எல்லாம் ரெடி பண்ணி வச்சோடு சுவாமிகள் ஏகநாதர் வந்து உட்கார்ந்து கொண்டதும் பூஜா சாமக்கிரிகள் தன் கையாலேயே எடுத்து எடுத்து கொடுப்பான் பகவானுக்கு அபிஷேகம் அலங்காரம் நேவேத்தியங்கள்லாம் ஆன பிறகு உடனே அதிதிகளுக்கு கூட்டு சாதம் போடுவார் ஏகநாதர் கூடியிருந்து இவன் உபசரிப்பான் ஏகநாதர் சாப்பிட உட்கார்ந்து கொண்டதும் பக்கத்துல இருந்து கொண்டு விசிறி கொண்டே இருப்பான் குரு மாதா பரமாறுகள் சாப்பிட்ட பிறகு சித்த விசிராந்தி எடுத்துவார் ஏகநாதர் போய் பாத சேவை பண்ணுவன் குறந்த போய் சாப்பிடுவா என்று சொன்ன பிறகு சாப்பிட வருவன் குருவனுடைய பிரசாதத்தை கொஞ்சம் சாப்பிட்ட குரு அங்க தூங்குறா நாம் இங்க தூங்குவன் தூங்க மாட்டான் குரு என்னென்ன கிரந்தங்கள் பண்ணிருக்காரோ அதெல்லாம் காப்பி எடுப்பன் அதுக்கெல்லாம் பண்ணுவன் அதெல்லாம் பார்ப்பன் ரசிச்சுப்பன் குரு மாதா தகவல் இப்படி அண்ணா எழுதியிருக்கார் என்று காட்டுவன் தன் சிநேகிதாட் அதை பத்தியே குரு மறுபடியும் வந்தா பிரவசனத்துல உட்காருவார் பிரவச்சனம் முடிகிற வரையிலும் பக்கத்துல கொண்டு விசிறிண்டே இருப்பான் சாயங்கால அனுஷ்டானத்துக்கு போனால் கூடவே வருவான் திரும்பி வந்து ராத்திரி பஜனை பண்ணுவார் சங்கீர்த்தனத்துக்கு தம்புரா போட்டு கொண்டு கூட பாடின்றே உட்காண்டவன் மதுரமான குரல்லவனுக்கு அதை கண்டு குரு சந்தோஷப்படுவார் ராத்திரி சயன கிரகத்துக்கு போனதும் கால் பிடிச்சு விட்டு விட்டு உடனே வெளியில போய் திண்ணையில படுத்த இவ்வளவும் பாகவத மிகி பத்தி சொல்றார் பக்த விஜயத்துல இப்படி ஒரு சேவை பண்றார் புகாராமுடைய சிஷ்யர் நீலோப்பான் ஒரு பக்தர் இருந்தார் அவரும் ஏகநாதருடைய சரித்திரத்தை சொல்லி இருக்கிறார் அவரும் இந்த விஷயங்களை அழகா சொல்றார் தினசரி இப்படி நடந்துட்டு இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படியே பன்னெண்டு வருஷம் ஓடின் இருக்கு பன்னெண்டு வருஷம் குரு சேவை பண்ணார் இல்லையா ஏகநாதர் ஜனார்தன சுவாமி இந்த பையன் பன்னெண்டு வருஷமா இந்த குரு சேவை பண்ணிட்டு அவ குடும்பத்திலே கண்டி ஆகம்தான் சர்வசமம் அவன் பொறுப்புல விட்டுவிட்டு ஏகநாதன் நிம்மதியா இருக்கிறார் சுறுசுறுப்பா கங்கிரி செய்கிறான் பிரசன்ன முகமா இருக்கிறார் அவனை பார்த்தாலே ஏகநாதருக்கு சந்தோஷமா இருக்கும் அவனை பார்த்தாலேயே மகாதயாளணம் உடையவர் ஏகநாதர் சுக்லாந்தான் பதிகான் வீட்சோபகார்த்தம் ஏகமஹாதே ஒரு சந்தர்ப்பம் இவருடைய பிதிருசாதம் வந்து எடுத்து ஏகநாதருக்கு சாதத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் உள்ள தயாராயிருந்த நெய்யிலேயே அப்பம் முதலிய பட்சணங்கள் பன்றா வாசலை உட்காந்துருக்கிறார் யாரும் லேட்சம் ரெண்டு பேர் வாசலோட போறான் போகும்போது அவன் பேசிக்கிறான் ஏ அயிருமா அது வீட்டுல நெய்யப்ப சொல்றாங்கடா அப்படிங்கிறான் சுட்டாயின்டா நமக்கு கொடுக்க போறாளா அப்படிங்கிறா பற்ற ஒருவர் நமக்கு இருக்கிற பசிக்கு கொடுத்தா தேவையடான்னா ஒருத்தம் ஏகநாதர் யோஜனை பண்ணார் ஆக்ரான தோஷம் வந்துவிடு இந்த நெய் மனா அவன் மூஞ்சில விட்ட பிறகு இனிமேல் பித்திருக்களுக்கு இது உறவாது போதமாத சாமான தூக்கி இருக்கிறத காட்சியெல்லாம் ஆசைப்பட்டு அவங்ககிட்டயே கொடுத்து விடலாம் என்னன்னு நினைச்சாரு பட்டினி கொண்டார் அப்பா இருப்பா தரேன் என்ன நினைச்சாரு உள்ள போய் அதுக்கு எடுத்துன்னு வந்து அவன் கையிலேயே கொடுத்து விட்டார் இது மாதிரி ஆயிரு நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டேன் போனது தெருவில் உள்ளவா எல்லாரும் பார்த்து விட்டான் பார்த்ததும் ஒரு மேட்சனுக்கு போய் சாத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து விஷயம் தெரிஞ்சவர் ஊருக்கு பெரியவர்னா எத்தையும் செய்யலாம் போல என்று நினைச்சார்கள் மொச்ச மொச்ச மொச்சம் அவளுக்கு அவங்க ஒரு சமூக மடம் உண்டு அவளை எல்லாரும் சேர்ந்து உடனே பொழச்சு கட்டணம் இவன நம்ம அக்ரஹாரத்துக்கே நாசம் வந்துடும் இவனால என்று நினைச்சார்கள் நேர எல்லாரும் விசிறிய மட்டையை கையில எடுத்துட்டு வந்துவிட்டால் அதுதான் ஆயுதம் கையில எடுத்துட்டு வந்துவிட்டாங்க சமைப்பா இப்படி விசிறிப்பா அடிக்கணும்னா இப்படி தெரிவிப்பா ஏகநாதன் இடத்தில் வந்தார்கள் தெரியுமா அழுக்கம் பகுத அகிரங்கள் பத்தி ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்க உடனே அவர்களா வந்தார்கள் பக்கம் வகுத்து பிராமணர் என்ன நினைப்பா பிரதிஷ்டானபுரத்தில் முளைச்சால் சண்டாள கூட சமபந்தி போஜனம் பண்றான்னு சொல்ல மாட்டாளா ஊருக்கு கெட்ட பேர் வர என்னவோ தோணித்து அவளை பார்த்தேன் பசியா இருக்க யாருக்கும் பசிங்கிறது உண்டு தானங்கள் வேணா அதிகாரியை அன்னதானம் யாருக்கும் கொடுக்கலாம் ஏன்னா பசிங்கிறது எல்லாருக்கும் உண்டு யாருக்கும் கொடுக்கலாம்னு சாஸ்திரம் சொல்றது கொடுத்தேன் சார்த்த தன்னைக்கு பிச்சா கூட போடக்கூடாதுங்கிறது என்னமா கொடுத்தீர் சிராத வஸ்துவை அவளுக்கு முகத்துல பட்டு அதனால நெய் மணக்கதே ஆக்ரான தோஷம் வந்து இதை தூக்கி எரிப்பானே அவட்ட நான் கொடுத்துட்டேன் கொடுத்தது தப்பு எல்லாரும் ஒன்று பேசினார்கள் யாரோ பிராமணிருக்கிறாரோ இனிமே அவன் வீட்டுக்கு போக கூடாது எல்லாருக்கும் வேற ஏதோ ஒரு அசோய்தான் இப்படி வந்து முடியும் அவளை வேகனா அவன் வீட்டுக்கு யாரும் பருப்பு நெருப்புக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார் வேகனாசர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் இன்னைக்கு சாத்த நடந்தாகணும் கண்டியாக சொன்னான் கூச்சம் போட்டு சாதம் பண்ணணுமாமா இது அவளபடி சமாதானம் பண்ணிட்டு இருக்கவா அவர் உங்களுடைய மகிமைக்கு பித்திருக்களை தானே வருவா சாஸ்திரம் பிராமணா கிடைக்காது போனா கூச்சம் போட்டாவது பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதுனாலே அவர் கதவை தாபா போட்டு விட்டார் தாபா போட்டுவிட்டு திருவிதாமக பிரபிதாவுக்கு ஒரு கூர்ச்சத்தை போட்டார் விஸ்வதேவர் விஷ்ணுவுக்கு கூர்ச்சத்தை போட்டார் சாதத்தை பண்றார் மகானுபவராக இருப்பதனாலே முதல் முதல் விஷ்ணு கூர்ச்சம் போட்டு சாதம் பண்ணி ஆரம்பிக்கும்பொழுதே பண்டிரிநாதன் வந்துட்டார் சாப்படுது அவன் உட்காந்து ஆசீர்வாத கோஷங்கள்லாம் மந்திர கோஷங்கள்லாம் பண்ணி அச்சையெல்லாம் போட்டுவிட்டு வந்தது போல மறைஞ்சுட்டா கன்னியாகிருஷ்ணனுக்கு தெரியும் ஏகநாதருக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது தெருபூரா காதல விழர் அவச்சின்றார்கள் பக்க பக்கத்துாமணன் விஷயம் தெரியாத வந்துட்டானோ என்னவோ நம்ம ஜாதி கட்டுமானம் பண்ணி இருக்கிறோம் தெரிவிக்கல இவர் பக்கத்து ஊர் பிராமணால் அரிஷ்டம் வந்திருப்பார் யார் வரான்னு பார்க்கணும் அவனை பார்த்து விஷயத்தை சொல்லணும் இனிமேல் இவர் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லணும் என்று வாசல்ல காட்டு சாத்தங்கள் விழுந்தி இவர் சாத்தாண்டம் சாப்பிட்டு விட்டு கதவை தரணும் வந்தார் காணல யார் பிராமணா சாப்பிட்டார் அவர் மௌனமா இருந்தார் வேதகோஷன் கேட்டதேடா கண்டியாகிருஷ்ணன் சொன்னால் அதை பத்தி உங்களுக்குன்னு நீங்க யாரும் உத்தரம் வரலேன்னு சொல்லிட்டேடோ அப்புறம் எப்படி சாதம் பண்ணால நீங்க போங்கோ என்றார் ஏதோ வேதகோஷன் கேட்டதே அப்படின்னார் இவர்கள் திரும்பி போண்டே சொல்றார்கள் நம்ம ஏமாத்ததுக்கா இவரது ஏகநாதரே ரெண்டுமூடு குரல் சொல்லியிருப்பாரா வேதத்தை நம்ம ஏமாத்துறதுக்கா என்று சொல்லிக் கொண்டு அவர்கள் திரும்புறார் ஏனார் எப்பொழுதுமே நாஸ்திகன திருத்தவே முடியாது இது மாதிரி சந்தேகாத்மாக்களை திருத்தவே முடியாது இவர்களை திருத்தணுங்கிறதுக்காக அவர் எதுவும் செய்யவும் இல்லை இந்த வருஷம் சாப்தம் இப்படி ஆயிடுது ஒரு வருஷமாக இவரோட ஜாதி ப்ரஷ்டம் பண்ணி வச்சிருக்கிறார்கள் அடுத்த வருஷம் சாதம் நடந்தாகணும் இப்படியே எவ்வளவு நாள் ஊரோட விரோதி சென்று மகாத்மா கூட வாழ முடியாது ஊரை அனுசரிச்சுதானே வாழணும் அதனாலே பிராமண சமாஜத்துல வந்து நான் பண்ணினது என்ன பாவமோ அந்த பாதத்துக்கு நான் பிராய்ச்சித்தம் பண்ணிக்கிறேன் என்ன நீங்க ஜாதியில சேர்த்துக்கணும் தள்ளி வைக்கூடாது ஏகநாதன் ஊர்ல எல்லாரும் என்னடா பண்ணலாம் கேட்டா இவர்கள் எழுத ஆரம்பிச்சார்கள் கோ பிரதிநிதியாக சுவர்ண கோ பண்ணி தானம் பண்ணணும் ஓவன் தான் வீடுக்கு எழுதினார் இது எல்லாத்தையும் பண்ணிட்டேதானா உனக்கு சர்வ பிராக்சித்தம் ஆயிடும் ஏகதான்னு நினைச்சேன் எப்படியாவது நம்முடைய சோம குறைஞ்சா சரி ஏன்னார் இதெல்லாம் சம்சாரம் தானே மாட்டை வாங்கிட்டோம் வீட்டை வாங்கிட்டோம் நில நீச்சம் வாங்கிட்டோம் இருக்கிற பணத்தையும் வாங்கிக்கிட்டோம் எல்லாத்தையும் எந்த ரீதியிலயோ பிறருக்கு தானம் பண்ணா சரி நம்மளை விட்டு அதெல்லாம் தொலைகிறது பண்டிரிநாதனுடைய இஷ்டம் போல நினைச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என் மாட ஆயிரம் ரூபாய் மாட்டு நாலாயிரம் ரூபாய் மாட்டு தானம் கேட்கறானே ஐயோ பத்து ஏக்கர் நிலங்க ஏக்கரான்னு எல்லாம் போயிடும்போது ஏன்னா அவர் கவலையே படல எல்லாத்துக்கும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிட்டார் எல்லாருக்கும் பிராசிதம் பண்ணிக்க இவ்வாறு எல்லாம் ஏகநாதர் போன்ற சாதுக்கள் லாயக் இல்லை சமர்த்த ராமதாசரை போன்றவர்கள் தான் லாயக் சமர்த்த ராமதாஸ் என்ன பண்ணார் சமர்த்த லீலைகள்னு பாகவத மகிபதி தான் எழுதினார் தனியா எழுதி அந்த சரித்திரத்தை சந்து விஜயம்னு அது பெயர் சமர்த்தருடைய லீல மட்டும் அது எழுதிருக்கிறார் பக்த விஜயத்துல எல்லா பக்தான் சரித்திரமே எழுதியிருக்கிறார் சந்து விஜயம்னு சிவாஜியினுடைய குரு சமர்த்த ராமதாசர் சமர்த்த ராமதாசரை கண்டு எல்லாருக்கும் அசூயர் ராஜகுருவா இருக்க அவர் அவருக்கு கவலைப்படவே மாதிரி அழமாட்டார் அவர் என்ன பண்ணார் ஒரு பைய மாற்றின்றார் அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு கவுண்டி கல்லால அடிச்சு ஒரு இருபது முப்பது குருவி செத்து போன குருகிய அந்த அந்த பையில போட்டு கையில பாதுகா போட்டு கொண்டு ஜமமான எடுத்துனவா வேட்டையாடிட்டு வர ஏனால் ராஜகுரு ராஜா செய்யறவர் குருவும் செய்வார் ராஜா வேட்டையாட போவார் குருவும் வேட்டையாடுவார் பண்ணிருக்கிறார் இதே பிரதிஷ்டான புறம் தான் இந்த பிராமணாலாம் பார்க்க ஊர மோசம் பண்ண குருவா வேட்டையாடி ஏன் இப்படி உலகத்துக்கு வழிகாட்டு வாயில்லா ஜீவனை போய் இப்படி இப்படி பட்சிகள் அடிக்கிறீர் ஓஹோ அடிக்க கூடாதோ இப்படி வேட்டையால போகிறீரே மகா பாபம் கூட இது கூட தெரியாது நீர் என்ன இருக்கிறீர் ராஜகுருவா நான் சொல்லிக்கலையே ராஜா சொல்லிக்கிறான் என்ன குரு குருன்னு ராஜா சொல்லிக்கிறார் நான் சொல்லிக்கலையே குருந்தே நீ என்ன இருந்தாலும் பண்ணது பாபம் பாபம்னு சொன்னா நான் பிராய்சித்தம் பண்ணிக்கிறேன் பிராய்சித்தத்துக்கு என்ன தட்சிணை தட்சிணை ராஜா கொடுப்பார் நான் ராஜகுருவன் பிராகி சித்த நீங்க இங்க பண்ணி வச்சிருங்கோ கோதாவரிட ஸ்நானம் பண்ணிட்டு போன ராஜா தட்சிணகு வாங்கி விடலாம் நடத்தி வைப்போம் வைதிகால் வேண்டி கோதாவரி ஸ்நானம் கரைஷிய என்ன ஒரு சங்கல்பம் பண்ணி இவர் ஸ்நானம் பண்ணி அதுக்காக என்ன தானம் உண்டோ அது வந்து தானம் பண்ண பிறகு அந்த அடிச்ச பை குருவிலாம் இருக்கு அந்த குருவி அப்படியே எடுத்தா இதை அப்படியே பார்த்தார் பிராமணால பார்த்து பாபம் போயிட்டா போயிடு பாபம் இனிமே இல்ல இல்லாம் போயிடுதான் பறக்கலையெல்லாம் அடிச்சபடி போட்டபடியே கிடைக்க பாபம் போயிட்டு கிளம்பணுமே அது கிளம்பாது பாபம் பறந்து போயிடுத்து குருவி பறக்காது அப்படின்னா எனக்கு இது நம்பிக்கை இல்லை எங்க ராஜாட்டின் தட்சிணை வாங்கறதுக்காக நீங்க பண்ற நான் எனக்கு என் பிராய்சித்தம் எனக்கு தெரியும் நான் பிராய்சித்தம் பண்ணிக்கிறேன் எனக்கு குருவித்துவ பறந்துடும் ஏன் பறக்கவையும் பார்ப்போம் உடனே நேர் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் அப்படின்னா ஒவ்வொரு குருவியா பட்டு பட்டுன்னு பறக்கிறது எல்லாம் வேலை போறது இந்த பிராமணாலாம் மகாந்தா இவர் இமர் காரி சொல்லுது வேண்டிருக்கு வேற எந்தாலையும் போகார் என்று திரும்பினார் சமர்த் அதுபோல மகான்கள் தான் தேவல ஏகநாதர் சர்வஸ்வத்தியும் தானம் பண்றதுக்கு தீர்மானம் நினைக்கிறார் அவர்கள் என்ன பண்ணார்கள் இந்த பாவத்தோட சேர்த்து எல்லா பாபங்களுக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி பண்ணின பாபங்கள் ஜென்ம ஜென்மாந்திரமா பண்ணின பாபங்கள் எல்லாத்துக்குமா சேர்த்து சர்வ பிராய ஒரு கர்மா இருக்கு அதை பண்ணி நுடுங்கோன்னு அப்படியே ஆகட்டும்னு இவரை சொல்லு அதுக்கு வேண்டிய எல்லா லிஸ்டும் போட்டுட கண்டியாகிருஷ்ணன் கிட்ட சொன்னா எல்லா சாமானும் ரெடி பண்ணி விட்டா இருக்கிற நிலங்கள்லாம் இன்னைக்கு பூதானம் பண்ணிட போறார் கிரகத்தை கிரகதானம் பண்ணிட போறார் மாட்ட கோதானம் பண்ணிட போறார் இனிமே உஞ்சவர்த்தி தான் தன்னுடைய குருநாதன் ஏகநாதான் கண்டியாகிருஷ்ணன் அழுதுண்டேன்னு இருக்கிறான் இந்த பிராமணால என்ன பண்ணினா தேவை அப்படின்னா அவ்வளவு ஆத்திரம் வருது கண்டியா கிருஷ்ணனுக்கு குருநாதரோ சொன்னா கேட்க மாட்டேங்கிறார் ஏகநாதர் பாபம் இருந்தா இருந்துட்டு போகட்டா உங்களுக்கு ஏதன்னா பாபம் இதெல்லாம் உங்களை ஏமாத்தரா நீங்க கொடுக்காதீங்க இதெல்லாம் என்ன சொன்னா அவர் கேட்க மாட்டேங்க பேசாம இருடா போய் தொலையட்டுமேடா இதெல்லாம் யாரும் ஆசைப்படுறாலும் அவளுக்கு போய் தலையட்டுமே எங்காவது தானம் வண்டதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த சமயம் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்து என்று அவர் ஏதோ வேதாந்தம் பேசுறார் கன்யாகிருஷ்ணனுக்கோ பிடிக்கவே இல்லை அவர்களை அநியாயம் பண்றேன் குருநாதருக்கு எல்லாத்தையும் நேற்றுக்கு வந்த பைய கிராமத்துல எங்களுக்கு இல்லாத ஒரு பொறுப்பு உனக்கு என்னடா வந்தது உனக்கு இந்த சத்திரத்துல இல்ல என்ன சாப்பிடுறது அடுத்த சத்திரம் போடா கிடக்கு அப்படின்னு ஊர்ல இருக்கிறவா இவர் இந்த ஊர்ல இருக்க முடியுமா பயில அவா வேறவா கன்னியாகிருஷ்ணனகோ குருநாதரை எப்படியாவது காப்பாத்தணுமே என்று தோன்றது இவரோ உக்காந்து கொண்டா இல்லாத சங்கல்பங்களாம் பண்ணி வைக்கிறாளாம் அவள் சங்கல்பம் அதனால அவள் மம அநாவி கேனி புண்ணிய விசேஷம் தன மனுஷே யூஜன்மவிசேஷம் பிராப்தவன் நீழக ஆரம்பிச்ச அமன் ஜன்ம பரஸித்தரேவா ஜென்ம பிரபு ஏதக்ஷண பரியந்தம் பால் ஏசி கௌமாதே எவ்வளே நான் நல்ல ஆரம்பிச்சுள்ளே கவலைப்படாங்க சீக்கிரம் ஞானதகா அஜ்யானதோவா சதத்கிருதானாம் அசத்கிருதானாம் சங்கலீகரணானாம் ஜாதி பிரம்சகரானாம் மகாபாதகானாம் உபபாதகாம் வைத்தரிச்சலா இருக்கு கண்டியா கிருஷ்ணனுக்கு தரிசனமாத்திரத்தினால சமஸ்துடைய பாபங்களையும் போகக்கூடிய மகானாச்சே நம்ம குருநாதர் யாரு பாகத்தை போக்கினாலும் இவா பாவத்தை போக்க முடியாது போல இருக்க ே இருக்கிறார் இவர் சொல்லே இருக்கும்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குஷ்டரோகி வரார் கை அழுகி சொற்றது உடம்பு பூரா புண்ணா இருக்கு அவன் ஹாஹா ஹாஹா என்று சொல்லிகொண்டே வராமணி பன்னெண்டு வெயில் அவன் அங்கே வந்தவன் ஏகநாத் மகாராஜ் எங்க இருக்கிறார் ஏகநாத் மகாராஜன் இந்த பிரதிஷ்டான புரத்தில் இருக்கிறார ஒரு மகான் எங்கு இருக்கிறார் இந்த பண்டாவெல்லாம் என்ன பண்ணார்கள் அவனை பிடிச்சார் யாருப்பா எங்கே இருந்து வர திரம்பக கட்சேத்திலிருந்து வர அவரை பார்க்கணும் என்ன விசேஷம் அவர்தான் பாபம் பண்ணி விட்டு எங்கிட்ட பிராட்சித்தம் பண்ணிக்கிறாரு நீ என்ன பிராய்சித்தம் பண்ணிக்கிற என்ன பிராச்சித்தம் சொல்லு நாங்க பண்ணி வைக்கிறோம் யாரும் உட்கார என்னுடைய பிராகச்சித்தம் உங்களால் யாராலையும் பண்ணி வைக்க முடியாது அப்ப எப்படி பாபீனா அவரால் தான் எனக்கு முடியும் அவரால் தான் எனக்கு ஆகணும் என்ன விஷயம் சொல்லு சுவாமி எவ்வளவோ பிராய்ச்சித்தம் பண்ணிண்டாச்சு எவ்வளவோ தான தர்மம் பண்ணியாச்சு இருக்கிற கஷேத்திரங்கள் தீர்த்தங்கள் சாணம் பண்ணியாச்சு என் பாபன் தோகலியே என் கைய பருத்தேளா என் உடம்ப பருத்தேலா எனக்கு தாங்கலையே எனக்கு தவிக்கிறேனே இதுக்கு நிவிற்த்தி உண்டான திரம்பகக் போன் கண்டியா கிருஷ்ணம் என்னப்பா என்ன அப்பா ஏகநாதரை பார்க்கணும் எனக்கு ஏ என்ன விஷயம் நடந்ததே சொல்லுங்க நான் தெம்பக சேத்ரம் போய் சிவபெருமான உபாசிச்சேன் என்னுடைய பாபம் நிவிற்த்தி ஆகணும் இல்லாத போனா கோதாவரியில விழுந்து பிராணத்யாகம் பண்ணி விடுவேன் என்று சபதம் பண்ணினேன் வெம்பக பகவான் பரமேஸ்வரன் எனக்கு சப்பனத்துல தரிசனம் கொடுத்து பிரதிஷ்டானபுரத்துல ஏகநாதங்கிற ஒரு மகாபக்தர் இருக்கிறார் அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்தால் உனக்கு வியாதி நிவிற்த்தி என்று சொல்லிருக்கிறார் எனக்கு அவருடைய பாத தீர்த்தம் வேணுமே அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னதும் உடனே கண்டியா கிருஷ்ணன் இங்க வரும் ஏன் குருநாதர் தான் இங்க என்று சொல்லி அழைச்சென்று வரான் அப்படி அழைச்சன் வரும்போது ஏகநாதர் உட்கார்ந்து இருக்கிறார் ஏகநாதர் அழைச்சனம் வந்துட்டா பாகச்சித்தம் பாதி ஆயின்ற உள்ளூர்வார் பண்ற பிராகச்சித்தம் ஏகநாதர் அங்கேனும் வந்தது பார்க்க இந்த பிராமணன் வந்திருக்கிறான் அலட்சியம் பண்ணலே எழுந்து ஏகநாதர் ஏன் எங்க வந்திரு தங்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் எனக்கு வேணுமே அப்படி வழக்கம் இல்லை அவ்வளவு அதிக தகுதி எனக்கு கிடையாது அப்பேற்பட்ட யோகியதை எனக்கு கிடையாது எனக்கு கிடையாதுன்னு சொன்னாலும் உங்களுடைய யோகியதை எனக்கு சிவபெருமான் சொன்னார் திரம்பகேஸ்வரரே சொன்னார் உங்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தால் தான் என் வியாதி நிவிற்த்தியாகும்னு உன்னிடத்துல ஸ்ரீபாத தீர்த்தம் எடுத்துக்கொள்ளும்படியாக எனக்கு திரும்பகேஸ்வரர் சொன்னார் அப்படின்னதும் ஈஸ்வர வார்த்தையை சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் வந்துவிட்டதுனாலே அந்த பகவானுடைய நியமனத்தை நாம் மீறமாட்டே என் தீர்த்தத்தை எடுத்துக்கோ குஷ்டரோகி உடனே ஏகநாதனுடைய ஸ்ரீபாதத்தை ஒரு தாம்பாளத்தில் வச்சு தன்னுடைய கையால தீர்த்தம் விட்டு அதை அலம்பி அந்த தீர்த்த கடக்கடகன்னு குடித்தான் அத்தனை பேரும் பார்த்துக்கும்போதே பத்துன்னு அவனுக்கு வியாதி நிவிற்த்தியாகி பரம ஆரோக்கியம் அழகான சரீரமுடையவனா இதை பார்ப்பதும் உடனே கண்டியாகிருஷ்ணன் கலக்கலகலன்னு சிரிக்கிறான் பத்தியா என் குரு தேவருடைய வகிவே பிராமணரே பாஜித்தம் பண்ணி வெங்கையா எல்லாருக்கும் வட வட வடங்குறது எப்படி வட்டி தீர்ப்பார் ஏகநாதட்டுக்கு வந்தார் எனக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் எனக்கு வயிற்று வழியா இருக்கு எனக்கு தலைவலியா இருக்கு எனக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சுட்டேன் சிவன் கிட்ட போய் கேட்டுன்னு வாங்கோ அப்படி ஒண்ணும் நான் பெரிய மகான் இல்லையே பாத தீர்த்தம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ன நினைச்சா பாய்ச்சி நின்று போயிடு அதுக்கு தைரியம் யாருக்கு வரும் ஏகநாதருடைய சொத்து எல்லாம் மீண்டு திரும்பி வந்து சேர்க்கிறார் கண்டியாகிருஷ்ணன் அரைஞ்சிருந்தான் பார்த்து பன்னிரண்டு வருஷங்கள் இப்படி ஓடி போச்சு இதே போல பிராமணர் ஒத்தர் தீர்க்க யாத்திரை பண்றார் பெரிய மகாதீவர் எந்த கஷேத்திரம் போனாலும் அந்த கஷேரத்து மூர்த்தி அவருக்கு தரிசனம் கொடுப்பார் பல கஷேத்திரம் போயிட்டு வர கஷேரத்தில் உள்ள பகவான் இவரோட பேசுவார் அப்பேற்பட்ட யோகியதையுடைய பிராமணன் இவர் துவாரகைக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் துவாரகையில பகவான் தரிசனம் கொடுக்கல கோவிலுக்கு போனார் துவாரகையில் உள்ள பகவானுக்கு கல்யாண அதாவது கல்யாண கிருஷ்ணன் பெயர் அந்த பகவானுடைய மூர்த்தியை தரிசனம் பண்ணினார் சாநித்தியம் இருக்கிறதா தெரியல மூர்த்தி மட்டும் தான் என்ன காரணமோ நம்முடைய களம்புறதில்லை என்று நினைத்துக் கொண்டு பன்னிரண்டு நாள் உபவாசம் இருக்கிறார் துவாகசாட்சரியே அனவரதம் ஜபிச்சு இருக்கிறார் பன்னிரெண்டாவது நாள் ராத்திரி பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தான் பகவான் சொல்றான் அகம் பக்தபராதீன भक्तस्य சன்னதே பத்திய கைங்கி கோமித்திற மகாத்மே க்ளியசேத்தே கித்தீயா इल्ले பிரதிஷ்டானபுரத்திலே ஏகநாதர் என்கின்ற ஒரு பரமபக்தர் மகான் இருக்கிறார் அவருக்கு கைங்கரியம் அவருடைய வருஷமாக என்ன பார்க்கலாம் கேத்திரங்களை சுத்தி இருந்து கிடக்க அந்த மகானுக்கு சேவை பண்ணி கொண்டு நீ மேல ஆத்மோ ஆத்மோஜீவனத்துக்கு வழி தேடு என்று சொன்னதும் காலமே எழுந்து கொண்டார் புறப்பட்டு வரார் பிரதிஷ்டானபுரம் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு விசாரிச்சுண்டே மகாராஷ்டிரம் வந்தார் கோதாவரி தீரம் வந்தார் அந்த கிராமத்துக்கு வந்துட்டார் விசாரிக்கிறார் இந்தூர்ல ஏகநாதர் இருக்கிறாரே பெரிய மகான் உடனே நேரம் அங்கேன்னு வந்தார் கால வேளையில இவர் வாசத்தின் உட்கார்ந்து கொண்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறார் வந்தவர் என்ன பண்ணார் நமஸ்கரிச்சார் தங்கள் இடத்துல வேலை பார்த்துருக்கிறானே கிருஷ்ணனை பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னா வேலை பார்த்துக்கேன் கூட சொல்லல கிருஷ்ணனை பார்க்கணும்னு வந்தேன்னார் ஏகநாதர் பன்னெண்டு வருஷமா ஒரு பையன் இங்க வேலை பார்த்துருக்கிறானே அவன்தான் பாக்க வந்திருக்கிறார் அவனுடைய பந்து போலருக்கு என்று நினைத்து கொண்டு கோதாவரிக்கு ஒரு பெரிய கோல் வைத்து ரெண்டு உரி கட்டி மூணு மூணு கோடம் தீர்த்தம் எடுத்து கொண்டு அங்கே இருந்து வரா வந்த வருஷம் பன்னெண்டு வயசு இப்ப இருபத்தி நாலு வயசு ஆயி உருண்டையான முகம் உருட்டு விழிப்பு பிரசன்ன இருக்கிறான் கட்டுமஸ்தான சரீரம் குரு சேவை பண்றானா விடுப்பு வளைஞ்சு தீர்த்தத்தை சுமந்து வரான் அவன் வரும் இந்த பிராமணர் ஒரு கட்டாட்சம் பண்ணினா ஏகநாதர் ஒரு கட்டாட்சம் பண்ணினா உள்ள ஜல்லு போயிட்டான் இவர் பாராயணம் பண்ணிக்கொண்டு இப்படி பாக்குறார் அந்த பையனும் தெரிஞ்செண்டவராக காட்டிக்கலே இவரும் தெரிஞ்சென்றவனா காட்டிகளே அந்த பையன்கானே இவர் தேடினு வந்திருப்பார் என்று நினைத்துக்கொண்டு பாராயணத்தை நெருத்துக்கொண்டு நீங்க தேடினாலே இவர் போனானே பாத்தீர வரான் இங்க சேர்ந்துருக்கான் பாராய வேத பாராயணம் முடிஞ்சுடுத்து அவனுக்கு வேதாத்தியனம் முடிஞ்சுடுத்து நானே கிரகத்துக்கு போட அவர் கல்யாணம் பண்ணிட்டு கிளமாருன்னு சொல்லுவோம் நினைச்சோன் இருக்கேன் அப்படி இல்ல சாமி விஷயத்தை சொல்லும் நான் துவாரகையில துவாரகாநாதனான கிருஷ்ணன சாட்சாக்கிறதுக்காக பன்னிரண்டு நாள் உபவாசத்தோடு சாட்சரிய ஜபிச்சேன் பிரத்யட்சமா நான் ராத்திரி எனக்கு சொன்னான் ஏகநாதனுடைய கிரகத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டு பன்னிரெண்டு வருஷமாக வசிக்கிறேன் பகவான் கிருஷ்ணனாக்கும் இவன் பகவான் கிருஷ்ணன பன்னிரண்டு வருஷமா எங்கிட்ட வேலை பார்க்கிறானே துள்ளி உள்ள ஓடினா கண்டியா கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா உள்ள போனா பூஜா கிரகத்தில் தீர்த்தம் வச்சிருக்கு ஆளை காணல ஆள காணல எனதும் கொல்ல புறம் ஓடி போனார் வாசபுரம் ஓடிவதோடி கிருஷ்ணன் வச்சாங்க உள்ள போனவன் எங்க மறைஞ்சிருப்பான் வந்த பிராமணரும் அழத் தொடங்கினார் பிரபோ என்னை இந்த இடத்துல கொண்டு விட்டுவிட்டு நீ மறைஞ்சுட்டியே தான் அவரே அழகிறார் இவர் நினைச்சு நினைச்சு அழகார் பிரபு மகா பாபி உன்னு ஏதோ மக்கள் சில சமயம் உன் தலையில கூட்டியிருக்கேன் உன்னுடைய காதை திருகி இருக்கேன் உன்னை அடிக்க கூட நான் என்ன சாந்திபினியா வசிஷ்டரா என்னை மதிச்சு என்னுடைய சிஷியனா நீ வரவாவது நீ வந்து எனக்கு கால் குடிச்சு விடவாகுது எனக்கு விசிறுவாவது என்ன உச்சில உயர் ஸ்தானத்துல உட்கார வச்சுட்டே தவிர எனக்கு அந்த யோகித கிடையலா கிருஷ்ணா உன் பூஜைக்கு நீயே தூபம் எடுத்துக் கொடுத்தியே ஓம் பூஜைக்கு நீயே தீபாராதனை எடுத்துக் கொடுத்தியே ஓம் பூஜைக்கு நீயே புஷ்பம் பறிச்சு வச்ச நீயே அரைச்சு வச்சு நீயே பண்ணின அப்பொழுதும் நீ பேசுறதையும் நீ சூட்டிகா படிக்கிறதையும் பார்த்து நான் அனுமானிக்க கூட இல்லையே மனுஷ ரூபத்துல நீ வந்து இப்படி என் இடத்துல விளையாடுவேன்னு எனக்கு தாங்கலையே கிருஷ்ணா இனிமே நான் என்ன செய்வேன் எத்த செய்தாலும் எனக்கு உன் ஞாபகமா இருக்கே என்று கதர்றார் அப்படியே அழுது மூர்ச்சியாகி கூடங்கள்லாம் பொருண்டு அழறார் அவருடைய தர்ம பிரத்தினை வந்து ஏகநாதரை எழு வருத்தப்படாதீங்க கிருஷ்ணன் அர்ச்சாமூர்த்தியா தானே இருக்கான் பூஜை பண்ணுங்க சந்தியாவந்தனம் பண்ணுங்க சாப்பிடுங்கோ ஒன்னும் ஓடலை இவருக்கு எடுத்து வச்சு பலகைய போடுறார் போய உட்காடுறார் சந்தியாவந்தனம் தமிழரை பார்த்ததுமே ஹோன்னு அழறார் ஏன்னா எனக்கு பழகா போட்டு சந்தியாபனத்துக்கு தீர்த்தம் எடுத்து போய்பேப்பா ஞாபகம் வருதே தவிர எனக்கு அனுஷ்டானம் தோணலையே பூஜா கிரகத்துக்கு போய் போறார் அந்த மூர்த்தியான கிருஷ்ணனிடத்திலே மனசு போகல பூஜா சாமன் எடுத்து எடுத்து கொடுப்பனே அந்த பையந்துக்கா நான் பார்க்கிறார் மனசு போகலையே இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் பூச்சே நாவே சங்கீர்த்தே சந்தியாஸ் நானே துச்சே துச்சே பச்சி நிதிரா கேச்சி மாதிரா தூச்சே பயந்தே ஹேச்சி மாஜே அனுஷ்டான ஜனாசாரி உச்சநிலையுட்டு சமதிஸ்தி கைகூட்டா அப்பந்த அனுஷான சார் ஆம்திருத்த மாணவ ஆத்மேவிய காரியம் நிறத்தை என்று சொல்றான் சன்வந்தமஸு பூஸ்நியம் நம ணாமதத்திலையும் நினைவே இல்லை மனசு கிருஷ்ணமயமாக இருந்தார் வந்த பிராமணரை பர்த்திக்கு விட்டுட்டு தானே பகவான் மறைஞ்சார் இந்த வந்தவரின் பேர்பெற்ற மகான் என்று புரிஞ்சு நித்த ஏகநாதையே இவருக்கு சேவை பண்ணிண்டு அவர் இருக்க தொடங்கினார் நாளடை இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சமாதானமாச்சு இவர் எப்பொழுதும் ஆச்சார அனுஷ்டானங்கள் பிரவசனம் நாமசங்கீர்ப்பனம் முதலிய குணங்களில் ஈடுபடுற பக்தரா இருப்பதனாலே தகுந்த நிலைமைக்கு வந்து பழையபடி எல்லாத்திலையும் ஈடுபட ஆரம்பித்தார் பல கஷேத்திரங்கள்லாம் யாத்திரை போயிட்டு வரணும் அப்படிங்கிற சங்கல்பம் வந்தது ஏகநாதருக்கு பின்னாடி சில யாத்திரிகர்களும் கூட புறப்பட்டார்கள் எல்லாருமாக சேர்ந்து காஷி பிரயாகி பிருந்தாவனம் அயோத்தி மதுரா முதலிய வடதேச யாத்திரையா புறப்பட்டார் அங்கங்கு பிரவசனம் பண்ணி கொண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டும் போறார் காசி கஷேத்திரம் போனார் பிண்டு மாதவரு விஸ்வநாதர் எல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டார் மதுரைக்கு வந்து ராதா தாமோதரனை தரிசனம் பண்ணினார் பிரயாகைக்கு வந்தார் வேணி மாதவனை தரிசனம் பண்ணினார் சுத்த கங்கா தீர்த்தம் எடுத்துக்கொண்டார் பல பக்தர்களோட கூட திரும்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு வரார் கங்கா ஸ்நானத்துக்கு போனார் கங்கா தீர்த்தம் கொண்டு வர்றது பழக்கம் கிரகத்துல வந்து கங்கா பூஜை பண்ணி ஒரு பிராமண சமாராதன பண்ண பிறகு அந்த கங்கையை வேண்டியப்பட்டவர்களுக்கு எல்லாம் கொடுப்பா கங்கா தீர்த்தத்தை உடைக்காதபடி வீட்டிலயே பூஜையிலும் வச்சிருப்பா ஆயிரம் மைல்க வந்து இருந்தாலும் ஒருத்தருக்கு இங்கே பிராணவியோக காலமாயிருந்தா அப்புறம் அந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்து புரோட்சிப்பா இதெல்லாம் நம்முடைய பழக்கமாச்சே சம்பிரதாயமாச்சே பெரிய குடங்கள்ல கங்கா தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வரார்கள் அந்த யாத்திரிகர்கள் வருகிற பாதையிலே மறுபூமி எங்கு பார்த்தாலும் எட்டிய தூரத்தது தண்ணீரோ மரங்களோ நிழலோ வீடோ இல்லாத ஒரு மறுபூமியில கிளர் நிலத்திலகப்பட்டு நிட்டார்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே மணல் வெளியா இருக்கு நல்ல வெயில் வேற கிளம்பு எடுத்தும் வைக்க முடியல வெயில் தாகம் வேற தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லைன்னு சொல்லலாமா குரத்துல இருக்கு அதை பொட்டு குடிக்கலாமேனா ஆஹ் இது தாகசாந்திக்கு குடிக்கிறது இல்லை பூஜை பண்ணி நம்முடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்துக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி விட்டு அப்புறம் தான் அவளது அவளுக்கு இருக்கு மறுபூமியில அலைஞ்சு தாகம் தொண்ட வறண்டு போறது உயிர் போகும் போல இருக்கு அப்ப கூட கங்கா ஜலத்தை குடிக்காம இவா போறா இப்படி ஒரு சத்தை இருந்தா தான் உடனே அவளை பரீட்சிப்பான் அவளுக்கு என் அந்த சத்தை இருக்கு இப்படி போகும் போதே வழியில இவாழ்க்கு முன்னாடியே காலவேள கலம்பி மேயறத்துக்காக புறப்பட்ட ஒரு கழுத இந்த மணல் வேளியில சஞ்சரிச்சு அதுக்கு நடந்து போக முடியாதபடி சுருண்டு கீழே விழுந்துருக்கு வெயில்லாக பெற்று கொடுத்து அதுக்கு இனிமே நல்ல பிரதேசத்துக்கு திரும்பி வரத்துக்கு முடியாது இப்போ தாகசாந்தி பண்ணி வச்சா முல்லது எழுந்துட்டு போயிடும் தாகசாந்தி பண்ணி வைக்க முடியாதனால கப கபன்னு இறைக்கிறது அது சாகர நிலைமையில கடக்கு கடும் வெில்ல கடக்குன்னதும் உடனே ஜீவகாருத்த காட்டிலும் உயர்ந்த தர்மம் இல்லையா நினைச்சு விட்ட ஏகநாத சுவாமிகள் தன் யாத்திரிகையாளர் பார்த்தாரா ஐயோ இப்படி ஜீவன் தண்ணிக்கு கஷ்டப்படுறதே இதுக்கு நம்முடைய கங்காஜலத்தை கொடுத்து விடலாம் அதை குடுப்பாட்டி விட்டு தாகசாந்திக்கு தண்ணீர் கொடுத்தா அது முள்ள எழுந்த நடமாடும் மற்றவர்கள் நான் சொன்னார்கள் கங்காஜலத்தை கழுதிக்கு கொடுக்கிறார் பரம பவித்திரமான இந்த தீர்த்தத்தை கொடுக்க கூடாதுயா உமக்கு தெரியாதா விஷயம் தெரியாதா பாண்டூரங்கன் விஷயத்துக்காக கொண்டு போறோம் கொடுக்க கூடாது தர்ம சூட்சமும் ஜீவகாருண்யம் தோட காட்டிலும் சிரேஷ்டமான தர்மம் கிடையாது தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறத காட்டிலும் சிறந்த தர்மம் என்ன இருக்கு நாம இதுக்கு தீர்த்தம் கொடுத்தோமனா பாண்டுரங்கன் அதுலதான் சந்தோஷப்படுவனே தவிர இத வஞ்சனை பண்ணிவிட்டு கோவிலுல போய் அபிஷேகம் பண்ணா பகவானுக்கு சந்தோஷம் இருக்காது இப்பொழுதான் பகவான் சந்தோஷப்படுமா இங்க கொடுப்போம் ஓய் உங்களுக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லையே இருந்தாலும் சொல்றோம் சொல்லுமே லோகத்துல அதனுடைய கர்மாவான் அனுபவிக்கிறது பூர்வ ஜென்மத்துல யாராவது தாகத்தோட வந்தவனுக்கு தண்ணீர் இல்லையனு இவன் சொல்லிருப்பான் இந்த ஜென்ம கழுதியா பொறந்து இங்க வந்து தண்ணிக்கு கஷ்டப்படுறான் அவனுடைய கர்ம பலனே அவனுக்கு கொடுத்திருக்கும் பொழுது ஜாகிரதை ஓஹோ சாஸ்திரத்தை இப்படியும் திருத்தலாம் இப்படியும் திருத்தலாம் அவாவா சௌகரிய இப்படி சாஸ்திரத்தை திருப்பின் முன்னா என்ன உமக்கு இது பாப ஜீவன் பூர்வ ஜென்மத்தில் பாபம் பண்ணி விட்டு கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தோன்றது என்னுடைய மனசுக்கு உலகத்துல பாப ஜீவனே என் கண்ண தெரியல யார பார்த்தாலே எனக்கு பாண்டுரங்க ஸ்வரூபமா தான் தோன்றது இந்த கவிதையே ஒரு கால பாண்டுரங்கனா இருந்தா பாண்டுரங்கனா இந்த ரூபத்தில் இருக்காரா ஆகினாலே நான் கோவில் அபிஷேகம் அவசியம் இல்ல இந்த கழுதைக்கு நான் கொடுக்கிற தீர்த்தமே பாண்டுரங்கார்பன்தான் அப்படி மனசு விசாலமான நினைத்துமே மற்றவரெல்லாம் பாத்திரார்கள் அவர் குக்காக தான் கொடுக்கட்ட அது சரி அந்த அவர் குடத்துக்கு அவர் குடத்தில் உள்ள தண்ணீருக்கு இந்த கழுதை எழுந்துக்கலையானா நம்ம குடத்தை புடுங்குவாரயாவல் ஏகநாதரே நீர் கொடுத்துட்டு வார நாங்க முன்னாடி போயின் இருக்கோம் என்று இவர்கள் எல்லாரும் களம் விட்டார்கள் இவர்கள் எல்லாரும் போயிருந்திருக்கிறார்கள் ஆனா அவர் பத்தி கவலையே படல சுத்தி மத்தி பார்த்தார் ஒரே ஒரு கருங்கல் இருந்தது தன் குடத்தை நெத்தினார் பொத்தார் அந்த குளிர்ந்த கங்காஜலத்தை இந்த கழுது மேல தடகினார் அந்த கழுதினுடைய வாயை பொலந்து அந்த குளிர்ந்த ஜலத்தை கொடுக்கிறார் அந்த கழுது அப்படியே ஆனந்தமா சாப்பிட்றது நன்றியோடு இவரை பார்க்கிறது ஏகநாதர் எனக்கு இப்படி பிராண ஜீவனம் கொடுத்த நன்றியோடு பார்க்கும் பொழுது ஏகநாதருக்கு அந்த பார்வையிலேயே பகவானுடைய கட்டாட்சன் தோணித்து என்னன்னு பார்த்தா கழுதை இல்லை அங்க உண்மையிலே திவ்ய பீதாம்பர தாரியாக சியாமசுந்தரனாக மகரகுண்டல தரனாக கௌஸ்துபாமுக்த கந்தரனாக பாண்டுரங்கனே மண்டி போட்டுக் கொண்டு ஆணு வாயை காண்பிச்சன் உடனே இவர் ஆசிரியப்பட்டார் ஆனந்தப்பட்டார் பகவானுடைய திருவிடியிலேயே விழுந்தார் கைகளை குவித்து கொண்டார் பிரபு இது என்ன லீலே பகவான் சொன்னார் எந்த ரூபத்தில நான் வந்தாலும் உன்னுடைய சர்வார்த்த பாவன நூறுக்கு நூறு மார்க்க உனக்கு ஏனால் பிரம்ம ஜானியினுடைய லட்சணம் எந்த விதத்திலையும் தான் நினைக்கிறார் எல்லா விடத்திலையும் பகவான் பார்க்கிறான் பாகவதோத்தமன் என்கின்ற சமதரிசனம் உனக்கு இருக்கிறதுனாலே அந்த சமுதரிசனத்தை கண்டு நான் சந்தோஷப்பட்டேன் இதுக்காகத்தான் நான் வந்தேன் என்று ஏகநாதனுக்கு சொல்ல சந்தோஷப்பட்டார் திரும்பி தன்னுடைய ஊருக்கு வந்தார் சமாராதனை பண்ணார் மற்றவாள் அவ தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணினார் இவர் தன் இஷ்ட தெய்வமானது இவருக்கு இவர் வழியில வரும்போதே இவர் கங்காஜலத்தை புதுங்கி நொடுத்து அதனாலையும் பண்டிகைநாதனை வந்து பார்த்து தன்னுடைய கண்ணீராகிய அபிஷேகம் பண்ணினார் இத்தகைய சம புத்தி உடையவர் எதை பார்த்தாலும் பிரம்ம தரிசனமே பண்ணணும் அப்படிங்கிற சமபுத்தி உடையவர் அவர் இப்பேற்பட்ட சமதிசியான இந்த மகானுக்கு காமக்ரோதம் அசூய்கிற மனோவிருத்திகள் எங்கேந்து வரும் அத்தகைய மனசு அடங்கின நிலையிலே இவருக்கு சாந்தமே வடிவமானவர் பிரசாந்த ஹிருதான்னு சொன்னோம் இவருடைய சாந்த சுவரூபம் பிரசித்தமா ஹரிச்சந்திரன் சத்தியசந்தான் அப்படிங்கிறது எவ்வளவு பிரசித்தமோ அவ்வளவு பிரசித்தமா பொறுமையிலே இவர் ஒரு சாலையிலே அங்க ஒரு மட்டம் அதுல சில பேர்கள் பொழுதுபோகாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு சூதாடி இருப்பார்கள் காசு வச்சு ஆடுறார்கள் ஆடும்பொழுதே ஒத்தருடைய சூதாட்டத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் வந்து காய ஆடின உடனே ஏகா கோபிச்சுக்கிறீர் கோபம் இல்லாம பொறுமையா இருக்கிறதுக்கு என்ன ஏகநாதரோ அப்படின்னா ஏகநாதர்றது அந்த கோி வரையிலும் ஏகநாதருடைய பொறுமை பிரசித்தமா உடனே அவன் சொன்னா ஏகநாதருக்கு கோபம் வராதா சூரிய சந்திரர்கள் போனாலும் சப்தசாகரம் வறண்டு போனாலும் நரகமானாலும் நரகம் சொர்க்கமானாலும் ஏகநாதருக்கு கோபம் வராது ஒரு நாள் இது கூட நடந்துடும் ஆனால் ஏகநாதருக்கு கோபம் வர முடியாது உடனே அவங்க சொன்னான் கோபம் வரணேன்னா மனுஷனே இல்லை சார் மனுஷ லட்சணமே கோபம்தான் உட இவர் சொன்னா அதனாலதான் அவரை தெய்வ பிறவின்னு சொல்றேன் என்று அருகு மேல பேசினான் கோபம் நான் மூட்டி விடுறேன் மூட்ட முடியாது சரி பந்தயம் இப்போ இன்னைக்கு இந்த காசு அப்படியே சூடாட வேண்டாம் இந்த காசு அப்படியே நீ மட்டும் கோபம் மூட்டிவிட்டால் நான் கொண்டு வந்த காசு உள்பட உனக்கு தான் கோபம் மூட்ட முடியாது போனால் உன் காசு எனக்குத்தான் தெரியுன்னா பந்தயம் இரண்டு பேரும் இப்படி பேசினான் போயிட்டான் அதை பேசினவன் ஒரு மலேச்சன் அவன் பொதுவாகவே கோதாவரி கரையில அவனுக்கு ஒரு பங்களா உண்டு எப்போதுமே அவன் இப்படி செய்வனான் யாராவது அந்த வழியா ஸ்நானம் விட்டு வந்தா இந்துக்கள் அவள் கையில் பூன்னு துப்புவான் வெத்தலை போட்டுண்டு அவன் என்ன பண்ணுவா சில பேர் நாசமா போக என்ன திட்டுவா உடனே கேள் இறங்குவான் சுவாமி சௌக்கியமா இருக்கேனே அப்படின்னு கேலி பண்ணுவா சில சமயம் என்ன பண்ணுவார்கள் கேட்கணும் அப்படின்பார்கள் கிட்ட கீட்ட அவ கீழே இறங்குவா தயவென கேட்கலையா சாமி அப்படின்னு கிண்டல் பண்ணுவான் சில பேர் ஒன்னும் சொல்லாம பயந்து ஓடுவார்கள் இப்படி அவனுக்கு தினசரி கேலி பண்றது பழக்கம் இன்னைக்கு ஏகநாதிரி விஷயத்துல அந்த சேஷ்டைய ஆரம்பிக்கலான்னு நினைச்சான் நிறைய உருகவுளி வெத்தலை வச்சிருக்கான் அவன் வாய் நிறைய குழப்பி இவர் ஸ்நானம் பண்ணிட்டு வரார் வரணும் சிஸ்டர் ஸ்நானம் இட்டு கையில் தாமிர நன்னா தேய்ச்சா அபிஷேகத்துக்கு தீர்த்தை எடுத்துக்கொண்டு கோபி சந்திரன் ஊர்தபுன்றம் அணிந்து கொண்டு கேட்ட துளசி மணி மாலையோட பாண்டுரங்கனுடைய நாமங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொண்டு இவரை வரத பார்த்தா தெய்வமே வரது போல நமஸ்கரிப்பார்கள் இந்த மலேச்சன் வாயில குழப்பிய எச்சலை துப்பினா ஆனால் மற்றவாளா இன்னைக்கு தெய்வம் தான் கேட்கணும் சில பேர் கைய சொடுக்குவா சில பேர் சபிப்பா சில பேர் பயனண்டு ஓடுவா இவர் பயனண்டும் ஓடல யார் துப்பினான்னு நிமிர்ந்து பார்க்கவும் இல்ல தெய்வமே கேளுன்னு சொல்லவும் இல்லை நாசமா போ இல்ல உடனே மேல இப்படி எச்சல் பெற்றத பார்த்தார் திரும்பி இங்கே போய் ஸ்நானத்துக்கு போயிட்டார் மறுபடியும் வேற தீர்த்தம் எடுத்து மறுபடியும் வரார் மறுபடியும் துப்பினார் மறுபடியும் அதே போலயே அவர் திரும்பிறார் அவர் சாமிட்டு வரே இவன் துப்பே சாமிட்டு வர இவன் துப்பே மணி பன்னெண்டு ஆயிடு இவன் கையிலிருந்த வெத்தலையும் ஆயிடுச்சு இவனுக்கு சலச்சும் போயிடுத்து அவருக்கு கோபம் மூட்ட முடியல கோபம் மூட்ட முடியல என்றதும் இப்ப கடைசி தரவ கீழே இறங்கி வந்து நிக்கிறானா இப்ப தீர்த்தமாட்டு வரும்போது ஏகநாதன் நினைச்சா இவன் தான் எச்ச துப்பின அடிச்சான் அடிப்பான் அடிச்சா அடிக்கட்டான்னு நினைச்சு கொண்டு பயப்படாதபடியே பிரசன்ன முகத்தோடையே வரா ஆனா அவன் என்ன பண்ணான் கிட்ட எதிரில் தடியாற்றபடி வந்து நின்றுண்டான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கேளுப்பான் காலமே தேட்டு பன்னெண்டு மணி விரல நானும் எச்ச துப்பின் நீர் ஸ்நானம் பண்ணிண்டே இருக்கிறீர் இவ்வளவு பொறுமையா இருக்கிறே இதுக்கு என்ன காரணம் இவ்வளவு பொறுமையா இருக்க என்ன காரணம் சொல்றேன் இந்துமே குரோத தோஷே சுத்திஹே துர்ண வித்யே பகவான பூஜை பண்றதுக்காக நான் போறேன் பூஜை பண்ணும் பொழுது சரீரமும் சுத்தமா இருக்கணும் மனசும் சுத்தமா அந்த சரீரத்தை நீ எச்ச தூப்பி அசுத்தி பண்ணிவிட்ட இந்த அசுத்திய ஸ்நானம் பண்ணினா போக்கினுடலாம் நான் கோபிச்சென்றேனால் மனசு அசுத்தமா போயிடும் அந்த மனசு அசுத்தியை எப்படி நீக்கிக்கலாம் அதனால நீ சரீரத்தை அசுத்தம் பண்ணதோடு இருக்கட்டும் நாமே நம்முடைய மனச தானாகவே அசுத்தப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் போனேன் நான் வெளி சுத்தியும் அந்தரங்க சுத்தியும் உடல் தான் பகவான பூஜிக்கணும் பா என்று நிதானமா இவர் பதில் சொன்னது உடனே அவன் சொன்னான் சாமி எங்க குருதான்ல கூட அப்படித்தான் சொல்லிருக்கு மனசு சுத்தியோட சரீர சுத்தியோட கடவுளை வழிபடணும் எங்க குர்தான்ல கூட சொல்லிருக்கு நான் இதுவரையிலும் அதை நினைச்சு பார்த்ததில்லை நீங்க சொன்னவருக்கு தான் எனக்கு புரியறது இனிமே நான் கூட கோபிக்கவே மாட்டேன் கோபம் வரும்போல இருந்தா நான் இனிமே கோபத்தை ஜெயிச்சு விடுவேன் எப்படிப்பா ஜெயிப்ப ஏகநாதா ஏகநாதான்னு உங்க பேரை சொல்லுவேன் கோபம் வரும் போல இருந்தா சில பேர் இடிச்சதுன்னா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவா ஏன்னா இடி விழாம இருக்கணுமேங்கிற பயத்தினால கோபம் வரும் இருந்தா ஏகநாதா ஏகநாதன் உங்களை நினைச்சு போய் கோபம் சமாதானா ஆயிடும் அப்படிங்கிற தைரியம் எனக்கு உண்டு தான் இப்படி சொல்லும் போதே ஒருத்தர் கேட்கிறார் ஒருத்தர் சொல்றார் கோபம் வரும்போல முன்னாடி தெரிஞ்சா தேவல திடீர்னு சில பேருக்கு வந்துடுறது அப்புறம் ஏன்டா கோபிச்சுண்டோம் அப்படின்னு தோன்றது வரும்போது தெரிஞ்சா தானே ஏகநாதன் திடீர்னு திடீர்னு கோபம் வருது சில அப்புறம் நினைச்சுக்கிறார் இப்படி அனாவசியமா கோபிச்சுக்க வேண்டாமேன்னு நினைச்சுக்கிறார் ஏகநாத நமக்கு ஆத்ம குணங்கள் எல்லாம் கொடுத்துடும் அப்படிங்கறதுனால இப்ப ஏற்பட்ட சமுதரிசம் பொறுமே முதலீதான உயர்ந்த குணங்கள் உடையவர் ஏகநாதர் இப்ப ஏற்பட்ட மகான் திலகமாயிருந்த மகான் இந்த மகாத்மா நாம தேவர் சுகாராம் இந்த மகான்களுடைய இற்காலத்துல வந்த மகானேவர் கோபிகாஜீவனஸ்மரணம்